அழுக்கு ஏற்பட்டன்னு அழுக்கை போக்குவதற்கு இன்னொரு அழுக்கு தான் தேவைப்படுது ஒரு மண் சொல்லுவாங்க மண்ணான் கிட்ட ஒரு மண்ணில் வச்சிருப்போம் இந்த மண்ணிலே கோவில் பூச்சிக்கெல்லாம் படிஞ்சு அழுக்கு ஏற்பட்டு போச்சு அதை போக்குறதுக்கு ஒரு ஒரு மணி தே தேவைப்படுது அந்த மண்ணை போட்டு சுத்தம் பண்ண பிறகு அந்த மண்ணும் அழுக்கோட சேர்ந்து போயிடும் இப்போ நவீன காலத்தில் சோப்பு தேர் பண்ணுறாங்க இது சோப்பம் எல்லாம் அழுக்கலாம் பல பொருட்கள் சேர்ந்து செஞ்சிருக்கிறது அதுபோல் பாவம் என்பது அறியாமையினாலே அதான் மிகுந்த அறியாமை இது கொஞ்சம் அறியாமை இந்த புண்ணியத்தை கொண்டு அந்த பாவத்தை நீக்கிட்டோம்னு சொன்னால் எஞ்சியிருப்பது ஆத்மாதான் அஞ்ஞானம் நீங்கின பிறகு எஞ்சியிருக்கிறது ஆத்மா ஒன்று தான் எப்படி வசரம் ஒன்று மற்ற அழுக்கெல்லாம் வந்தது அழுக்கு போயிடுச்சு அதுபோல் இருவினை என்பது அஞ்ஞானத்தின் காரியமானதுனால ரெண்டுமே துக்கம்தான் ரெண்டுமே தள்ளத்தக்கது தான் என்பது இங்கே சொல்லக்கூடாது இருள் சேர் இருவினையும் சேரா ரெண்டுமே அஞ்ஞானம் பொருந்திய இருவினையும் சேரா யாருக்கு சேராது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டேன் இறைவனுடைய தன்மைகளையெல்லாம் நன்றி உணர்ந்து அவரை வழிபாடு செய்யக்கூடிய தீவிரமான பக்தர்களிடத்தில் அது எல்லாம் சேராது மற்றொரு இடத்தில் சேரும்னு அர்த்தம் எதிர்மறையா வச்சுக்கிட்டாங்க இறைவன் பொருள் சேர் பொருள் உள்ளார் மாட்டு அல்லாமல் என்ன வச்சுக்கிட்டான்னா பில் அர்த்தம் ஆகவே இறைவனுடைய திருவழியை கடையினால் புண்ணியவார்டுமே கழிக்கத்தான் தக்கது ஆனால் முதல்ல கழிக்க கழிக்கிறது இப்போ பாவம் சாப்பிடும்போது இலை போடுறாங்க இலை முடிஞ்சு போட்டாலும் கூட கடிச்சது எடுக்கணும் முதல்ல எடுத்துட்டு விடாது ஏன்னா சாடு முடிஞ்சவரை தூக்கி போட்டு வேணும் அப்படியெல்லாம் புண்ணியமானது இந்த பாவங்களெல்லாம் போக்குன பிறகு தானாக போயிடுவோம் இருக்காது ஆகவே புண்ணிய பாவம் ரெண்டுமே நம்மை பலப்படுத்துகிறது தான் ஆகவே ரெண்டையும் போக்கணும் போக்குவதற்கு பகவைய திருவிதியை அடையணும் இவருடைய அறிவுறு உபாயம் என்ன இறை அருள் பெற்ற நால்வர்கள் இன்னும் மற்றவர்களை பாடல்கள் எல்லாம் பாடி மகிழ்ச்சி உண்டாக்கணும் அது இளம் பெண்கள் எப்படி அவருடைய வச்சனங்கள் நன்றார் சூழ்நிலை இருக்குன்னு சொல்கிறாங்களோ அப்படி போல் இறைவனுக்கு அருள்பெற்றவருடைய பாடல்களை பாடும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார் மூலமாக அருளை பெற்றவர்களாகி முத்திநிலை அடையலாம் சொல்லி நம்ஜமை விமலனு காலல்ல பொறுப்பை நேர்ந்த நம் சொறியினும் நபர்களோர் துணை அன்பும் இருப்பிடேலன் தொடும்பர்தும் தொடும்பனாய் இருந்தவர் பணி செய்தீண்டு இருப்பையே மிக நல்ல சொல் நம் இல்லை போலாயே வீரசதத்தில் ஐம்பதாவது பாட்டு இந்த பாட்டோட உற்பாதிய சாஸ்திரம் விட்டுட்டு நான் முறை தோத்திரம் ஆரம்பம் இப்போது படிச்சு கடிசியாக சொல்கிறார் வேகம் விருப்பமாக இது நெஞ்சமே இந்த வார்த்தையை சந்தோஷமாக கேட்பாயாக விமலனுக்கு ஆளல்லார் பொறுப்பை நேர்தனம் சொரியனும் அவர்களோர் புல்லுளி துணை அன்பும் திருப்பிடுல் என்பது நிர்மலனாகிய சிவனுக்கு அடிமை அல்லாதவர் போலும் தனங்களை சொரிந்தாராயினும் அவர்களிடத்தை பொல்லினது முனிமாத்திரமாயினும் அன்பு வைச்சிடேன் அரண் தொழும்பர்தம் தொழும்பனாய் திரிந்து அவர் இந் உயன் மிக நல்ல என்பதையும் சிவனது அடியாருக்கு அடியானாகித் திரும்பி அவரது பணிவிடைகளை செய்து இடைவிடாது இருப்பாயாகில் எமக்கு மிகவும் நன்மையினை உடைய நீ இச்சொல்லை நம்பு இல்லையேன் சொல்லாயேன் என்பது இங்கனும் கூறிய சொற்களை உண்மையாக நம்பும் இவரை நம்பாது வெளியியல் எனக்கு நீ பல்லாய் கேள்விவேகம் கோரி சென்றார் இவ்வளவு சொல்லியும் கூட மனமானது கேட்கவில்லை கடைசியில் பகவானுடைய திருவடியை அடைய விரும்பக்கூடிய அடியாரர்களுக்கு அடியானாக இரு சேவை பண்ணும் அப்போ நீ என்று கழிக்க முடிக்கிறார்கள் சேவை தான் பிரதானம் நிஷ்காந்த சேவை மிஸ்லா உபாசனை அது அல்லாமல் மற்றவர்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கூட வேறுமலையை போன்று கருத்தில் புரிந்தாலும் கூட புள்ளி முன்னிய அளவு கூட அங்கு செலுத்தப்படாதுங்கிற இதெல்லாம் முடியுமா பணம் கொடுத்தாக்கா பண்ண பணத்தோட பகவானுடைய திருவிடியே போச்சு இந்த காலத்தில் பணம் தண்ணி அலையிறாங்க பாவா பகவான திருவிடி யார் பார்த்தாங்க கண்ணில் போய் கோவில் இருக்கு அது கூட உள்ள விட மாட்டேங்க நம்மளை வயல் தான் போகணுங்கிறாங்க சரி இருக்கிற காலத்தில் உள்ள வர்றது அதிகம் அனுமதி நமக்கு இல்லையே அந்த குறுக்கள் தான் போகலாம் அதுவும் இல்லை தொடரத்துக்கு அதிகாரம் இல்லை என்ன திருவிடியை என்ன பண்றது ஆகவே பணராக கொடுத்தா அந்த போய் சேர்ந்துக்க வேண்டியிருந்தான் அப்படிங்கிற ஒரு கொள்கை மக்கள் திறக்கத்தான் செய்கிறது ஏனென்றால் இறைவன் பிரத்யட்சம் பொருள் அது சுருதி பிரமாணத்தினாலே யுக்தி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையை தவிர வர முடியாது அது நம்பிக்கை சுருதி பிரமாணமும் யுக்தி பிரமாணத்தினால் வரக்கூடிய நம்பிக்கை தான் அனுபவத்தினால் வர்றது அல்லது எப்படி யுக்தி அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம் அதற்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிறைவேற அப்போ பகவான் அவர்களால் தான் நிறைய நம்புகிறேன் ஆசைகள் அப்படி இல்லை அவர்கள் பகவான் செய்தால் நம்பாமே என் நண்பன் செய்தான் உறவுகள் செய்தார்கள் எதிகாரத்தனம் நடந்தது என்று அவன் சொல்லிப்பலாம் இப்படி போல் உலகம் நடக்கின்றன அதனால் இதெல்லாம் சாதாரணமாக வந்துடுறதில்லை இரண்டு பக்தியானது வருதுன்னு சொன்னால் ஜென்மங்களான தொடர்பு நிறையா இருக்கு தொடர்பு இருந்தால் தான் அது முக்கியத்துவம் கொடுக்கும் உண்மையாக அவங்க சாஸ்திரப்பிரமானம் இருந்தாலும் கூட நம்பிக்கை வர்றதெல்லாம் சாமான்யம் இல்லை அதுலேயும் உலகப்பூர்வம் அத்தனையும் சுச்சமாக அதாவது அல்பமாக நினைத்து பவுளை திருவிழிதான் மிக உயர்வு அதைத் தவிர வேறு கிடையாதுன்னு நிச்சயம் வரதெல்லாம் இங்கே சாமான்ய விஷயமா அதுக்கு எவ்வளவு பொண்ணியும் செய்திருக்கணும் அது இஸ்லாமியை செஞ்சிருக்கணும் விஷ்காமண்ணியை செஞ்சிருந்தால் தான் அந்த பற்று இருக்காது தமிழ் பண்ணியை செஞ்சால் பட்டத்தில் தான் வளரும் அதனால தான் விஷ்காமண்ணியை செய்து இருக்கணும் இனிமேலாக செய்வாயாக என்று இந்த பாட்டில் முடிக்கிறார் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ பொல்லாய் நீ மிகவும் கெடுதலான மனது தான் என்று கடத்தில முடிக்கிறார் இதற்கு உதாரணம் திருநாள் கரையர் சங்கநிதி பதும நிதி தருணி இடுவானால் அத்தருவரேனும் மங்குபாரவர் செல்வமதி பேமல்லே மாதேவர் கேகாந்தர் அல்லராகில் அங்க நலாம் குறைந்த அழுகு தொழு நோயராய் ஆவுரி தித்தின் துழலும் புலையரேனும் கங்கை வாசடை கரந்தார் கண்பராகில் அவர் கண்டு நான் வணங்கம் கடவுளாரே என்று சங்கமாக இருக்குமா தேவரோகத்தில் அது யார் எவ்வளோ கேட்க கேட்டால் கொடுத்துக்கிட்டா இருக்குமா பதிமணி தாமரை போல் இருக்குமா அதே கழுத்துக்கலாமா அடிப்பட்ட அப்படி போல் இருக்கின்ற இரண்டும் கொடுத்தும் தமிழையோடும் உலகத்தோடும் வானாள தருவியோடு இந்திரபதி கொடுத்தாலும் கூட அவர் செல்வம் மதிப்பு மல்ல மங்குவார் அவர் செல்வத்தை நாம் மதிக்க மாட்டோம் அதெல்லாம் கீழ்பட்டவர்கள் என்று தள்ளுவோம் என்று சொல்கிறார் யாரு நீ மதிப்பாய் என்று கேட்டால் அந்த மெல்லாம் தொழுவு குறைந்து அழகு தொழிலும் ராய் பிறகுதான் பறைஞ்சு போச்சு கொட்டமாக அப்படி அது மட்டுமல்ல ஆவரத்திறுழும் கொள்ளையர்கள் மாடு துறை அவர்கள் இனத்திலேயும் கீழ் இனம் இருந்தாலும் கூட கங்கையார் சலை கறந்தார் கண்பராக கங்கையை தன் ஜலையிலே மறைத்து வைத்திருக்கின்ற சிவரமானுக்கு அவர்கள் மிகுந்த பக்தர்கள இருப்பார்கள் ஆனால் இருக்க மாட்டார்கள் நந்தனார் கூட கொட்டோம் இல்லை அவர் மலிமாவது சாப்பிட்றதும் இல்லை அப்படி இருந்தாலும் அப்படின்னா அந்த ஈஸ்வர பக்தி அவரோட முக்கியத்துவம் இருக்கார் அந்த ஈஸ்வர பக்தி தான் பிரதானனுடைய உலகப் பொருளெல்லாம் பிரதானம் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் அங்கிருந்து வந்தவர் அவருக்கு விரிச்சு தெரியும் பூச எங்கிருந்து போகிறாங்க தெரியும் என்ன தெரியும் அது எப்போ போனா ஆசை வர்றார் அது ஆள் இருக்குது அதனால் அவர்களெல்லாம் சரிதான் சாதாரண மக்கள் வர்றதன்னா மிக மிக துல்லவம் அப்படி வந்தவர்கள் தான் பதமதில் அடை முடியும் உலக புகழில் அந்த பற்றுதல் குறையணும்னு சொன்னால் பகவானுடைய திருவடி இல்லை பற்று அதிகம் வரணும் அது பற்று காரணம் என்னான்னா பகவானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய புராணங்கள் நிறைய கேட்கணும் கேட்டு கேட்டு சம்ஸ்காரம் ஆனால் தான் அதை ஈஸ்வரனுடைய பக்தி ஒரு மொழியை கேட்காம வரையானது அதை எப்படி ஆமாந்தத்தில் சிறுவனம் பிரதானம் சொல்கிறோமோ அங்கே பகவானுடைய வேலைகள் செய்யக்கூடிய வரலாறுகள் பிரதானம் புராணங்களில் சிவபுராணம் விஷ்ணு புராணம் காளி புராணம் சூரிய புராணம் பிரம்ம புராணம் சொல்லப்பட்டிருக்கிறேன் ரெண்டு புராணங்கள் ரெண்டு பூபுராணங்கள் நிறைய இருக்கின்றன யாருக்கு எந்த தெய்வத்திலே பிரிதி இருக்கு அந்த தெய்வத்தினுடைய வரலாறுகள் கதைகள் கேட்கணும் கேட்டு கேட்டு கேட்டு அந்த மன சம்ஸ்காரம் ஏறணும் அப்போது இந்த உலகப் பொருள்கள் சுட்சமாக தெரியும் பிறகு ஈஸ்வருடைய உலகமான இப்போ வாசனா மழை கை மாசம் வைகுண்டமோ அதான் பெருசாக தெரியும் இது உலகத்தில் உள்ளது தான் ஜெயசுபா அதுதான் சில விட்டு இந்த நாட்டில் நல்லா படிச்சிடுறாங்க இந்த நாட்டில் உத்தியோகம் பார்த்தா கம்மியாக இருக்குது வருமானம்னு சொல்லி மேல் நல்லா போயிடுறாங்க ஏன் போகிறாங்க அந்த நாட்டில் அதிக வருமானம் வசதி வாய்ப்பு பெருமை எல்லாம் இருக்குன்னு அனுபவத்தில் பார்க்குறாங்க மற்றவனு சேர்ந்து பார்த்துக்கிறேன் பார்க்குறாங்க பார்த்து பார்த்து ஆசை வந்துருக்காங்க அங்கே இங்கே படிச்சுட்டு போனாங்க வேலை கொடுக்க மாட்டாங்களா அங்கேயே படித்தா சீக்கிரம் கொடுக்குறாங்களா அதாவது சில பேர் அங்கேயே படிக்கிறாங்களா அப்படியெல்லாம் நடைமுறையில் பார்க்குறதுனால ஆசை இருக்கும் அவங்களுக்கு அதுபோல் ஈஸ்வரனுடைய வரலாறுகளை புராணங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கேட்டு மனசிலே தீவிரம் இருக்கு அப்போ தான் பக்தி ஏற்படும் அந்த பகவானுடைய திருவிழி அடையணும் அந்த லோகத்துக்கு போகணும்னு ஆசை உண்டாகும் உண்டாகவே மாட்டாங்க ஜென்மாந்தரங்களில் செஞ்சுருக்கணும் அப்போ தான் இந்த ஜென்மத்திலும் நமக்கு தொடரும் ஜனத்தை ஆரம்பிக்கணும் அடிஜென்மம் தொடரணும் இது பக்தி விஷயத்தில் அப்படி இதே போல் ஞானத்திலேயும் அப்படித்தான் மூணு ஜென்மங்களில் ரிசாமியம் அது ரிசாமுன்னா பக்தி மார்க்கத்தில் கூட இருந்தாலும் அது பூர்ணமான நிசாமண்ணியம் அல்ல ஒரு குறை இது அப்படி இல்லை இது பூர்ணமாக நிசாம்பு இருக்கணும் இல்லைன்னா இதில் முத்தியம் எதுராது மூன்று உலகங்களும் நித்தியம்னு பார்க்கணும் நம்மளோட நித்தியமாக உடல் தீவிரதரமாக வருகிறார் என்ன அது தீவிர வைராக்கியம் இவர்தரா வைராக்கியார் இந்த உடல் அளவும் மனிதனால் தீவிரம் என்பார்கள் சிறு வரைக்கும் அப்புறம் எப்படியே போட்டும் அப்படி அதனால ஈஸ்வர பக்தி தீவிரமாக வரணும்னா இஸ்வாமலி சிரித்தாகணும் அதை விட தீவிரமாக நூற்றுக்குள்ளோம் செஞ்சாக ஞானம் அது முன்ஜென்மங்கள்ல செஞ்சது நுழையாது உலகமாகல் போது ஜென்மங்கள் ஓடி நான் பண்ண இல்லை இப்போதான் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து புண்ணியகாரங்களை செய்யணும் அந்த புண்ணியத்தீவார்பணம் பண்ணணும் அப்படி பண்ண பண்ணத்தான் அந்த அந்த காலம் சுத்தமாகும் அவளை சிறனாவிதை விடாமல் செய்யணும் சிறுவனம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி ஆகணும் அப்படிப்பட்ட பயிற்சியை கொடுக்கலன்னு சொன்னால் அது வழிராது பொள்ளாய்தான் நம்பு இல்ல பொல்லவனந்தாங்க ஆகவே இத்தகைய ஒரு மனோபாவத்தை எவ்வளோக்கெவ்வளோ நாம் மாற்றி அமைத்துக்கொள்கிறோமோ அவளுக்கு தான் பலன் உண்டு விசாரமானும் விசார மார்க்கம் அந்த சுருதிப்தி மட்டும்தான் பக்தி மார்க்கத்துக்கு யானார் சொல்கிற அனுபவம் உண்டு அந்த அனுபவம் சுடித்தி அனுபவம் ஜம் அபவத்தின் காரணமாக அனைத்தும் என்று சொல்லு அதை யுத்தியில அனுபவத்தில் பார்க்கணும் ஆகவே விசாரம் மார்க்கான இத்தகைய பக்தி மார்க்கத்தை இந்த வைதாகி சதகத்தில் விளக்கமாகச் சொல்லி ஐம்ப பாட்டம் ஒளித்தார் அதன் பிறகு அது மனமானது சமதிக்கவில்லை என்று தெரிந்து கொண்டு மனம் தான் நின்று தன் வயல் அறிந்து அதனை விடுத்து தன்னையும் அதனை கூட்டவும் பிரிக்கவும் வல்ல சிவத்தை நீக்கி மேல் விவேகம் கோரிட்டு கூறுகின்றது என்று அடுத்த பிற்பகுதியார் தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார் வெஞ்சமோந்து அல்லாத மாத்திரையும் நின்னிக்கணன் பாய் நில்லா தீதற்கென்னை செய்கிறேன் இதை நின்று சொல்லா திருத்தில்லையுள் மேவிய ஜோதி நீரஷதகம் இதுவரைக்கும் ஐம்பது பாடல்கள் சாஸ்திரமாக சொல்லப்பட்டது அதில் மனமானது என்னதான் சொல்லியும் அது கேட்க மாட்டேங்கிது விவேகமானது வெறுப்படைது கடிஞ்சி பேசினது செத்திலாய் கடிவாயே என்றும் சொல்லப்பட்டது அப்படி சொல்லி கூட நீ சொல்கிறபடி கேட்குறேன்னு சொல்கிறதே ஒழிய செயல் கிடையாது ஏன்னு சொன்னால் வாசனை பின்பலமாக இருக்கு மனதுக்கு வாசனாமயம் போகிற மனதுக்கு வாசனை பலத்தை பொறுத்து அது அந்த பக்கம் சேர பழக்கம்தான் அந்த பழக்கத்தினாலே அந்த மனமானது உற்பத்த வாசனைகளை போக்குன பிறகு அனற்புத்த வாசனைகளை போக்குவரத்து உபாயம் செஞ்சு பார்த்தும் அது தோல்வியடைஞ்சது என்ன சொல்லியும் விவேகமானது என்ன சொல்லியும் அது கேட்கல கேட்காத காரணத்தினால விவேகம் மிகவும் சரிப்படைந்து இப்போது மனம் தானமன்று தன் வயமன்று அறிந்து தன்னையும் அதனையும் அதனை விழித்து தன்னையும் அதனையும் கூட்டம் பிரிக்க வல்ல சிவத்தின் மட்டுமே விவேகம் கூறுகின்றது என்று அவதாரியை கொடுத்து விவேகமானது பாசன நடராஜ பெருமானை பிரார்த்தனை செய்கிறது மனதுக்கு ஐம்பது பால் தன்வசம் ஆகலை ஆனால் தன்னையே அதனை கூட்டுறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு தான் உண்டு ஆகவே நீங்கள் அடியுக்கு அருள் செய்து அந்த மனதை தன் பக்கம் திருப்பதற்கு சகாயம் பண்ண வேண்டிய பிரார்த்தனைகள் இது தோத்திரமில் தோத்திர பாடலில் ஐம்பது ஆகவே சாஸ்திரம் ஐம்பது தோத்திரம் ஐம்பதுன்னு இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது அதில் முதல் பாட்டு இப்போது சொல்கிறார் பொல்லாதவன் நெஞ்சம் இந்த நெஞ்சமானது பொல்லாதது இவ்வளவு சொல்லியும் கேட்கலன்னா ஒரு பொல்லாது தானே இந்த நெஞ்சத்தை திரு தில்லையுள் மேவிய ஜோதியே உயர்வுருந்தியா அழகு பொருந்தியா தில்லைவன கேத்திரத்தில் இருக்கின்ற ஜோதி ஒடியுமாக இருக்கின்ற நடராஜ ஐந்து புலன்கள் எம்மால் அல்லாது இந்த பொள்ளாதைய லஞ்சம் ஐந்து இந்திரியங்கள் மூலமாகத்தான் போக பார்க்க உள்முகமாக அது விரும்புகிறதில்லை அரை மாத்திரையும் நின்னடிக்கு அன்பாய் நில்லாது அறநுடைய பொழுதாவது உன்னுடைய திருவுருவத்தின் கண்ணே நிக்கிதான் நிக்க மாட்டேங்க இதற்கு என்னை செய்கிறேன் நானும் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு கேட்கல ஒன்னும் புரியல இதை நின்றடு என்றே ஏ மனமே வேறு சொல்லபடி கேள் நில் என்று தாங்கள் சொல்ல வேண்டும் சொல்லாய் சொல்ல வேண்டும் நீயே சொல்லாய் ஏ தேவரே தேர்மான் ஆகிய தாங்களே சொல்ல வேண்டும் என்று இந்த பாட்டில் மனதினுடைய பகிர்முக நாட்டத்தையும் அதை அடக்க சாமர்த்தியுடைய இறைவனுடைய திருவுருளை வேண்டியும் பிரார்த்தனை செய்யப்படுகிறது நீ ஏருள் செய்யினாது போய் நெஞ்சவஞ்சே நூனை வந்தோரு செய்கை காணேன் பியே நூனை தொடரும்படி பேசுதில்லை தூயோயொரு பாயம் விடாதீனே மீண்டும் நடராஜ பெருமான செய்யாவிட்டால் பொய் நெஞ்சவஞ்ச தீயேன் நானும் பொய்யாகிய இந்த வஞ்சகம் பொருந்திய மனதோடு சம்பந்தப்பட்டவன் இது மாயின் அம்சம் மனம் அந்த மாயின் அம்சமாகிய அதில் நான் அடிமையாகிவிட்டேன் நீங்களும் மாயையிலே பிரதிபதி உங்களுக்கு கட்டுப்பட்டுருக்கு மாயா அமோகல் நீங்கள் நான் அகத்தியாக மோக்தி இருக்கிறேன் அதனால் பொய் நெஞ்ச வஞ்ச தீயேன் அதில் பிரதிபலிக்கின்ற கொடிவனாகிய நான் உன்னை வந்து அடைவதற்கு உண்மை போல இந்த அஞ்ஞானத்தை நாசம் செய்து நுக்கி அடை திருடி அடைவதற்கு ஒரு செய்கையும் காணேன் ஒரு செயலும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அதனால் என்ன செய்யணும் பேயேனும் உன்னை தொடரும்படி பேசு பேய் போன்று உள விஷயங்களை அழைந்து கொண்டிருக்கின்ற அடியணை அடியனும் உண்மை தொகை ஏதாவது இறந்தல வச்ச உண்மை இதை இதற்கு முன்னாலே எத்தனையோ பெயர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறீர்கள் இப்போது என்னையும் ஒரு பொருளாக சேர்த்து கொள்ளுங்கள் பெயேனும் உன்னை தொடரும்படி தொடரும்படி பேசி அந்த மனதைக்கு வழி பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் இல்லை தூயோய் ஒரு உபாயம் விடாது இனி சூழ்ந்து நின்றேன் தில்லை சேத்திரத்திலிருந்து இருக்கின்ற பரிசுத்தமாக தீருமானேன் ஒரு தந்திரம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இனி சூழ்ந்து நின்று என்ன அழுத்தே இருந்து என் பக்கத்தில் இருந்து நீங்கள் அடுக்கிற மனணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னால் சொல்ல முடியாது ஆகவே உங்களுடைய திருவள்ளால் தான் இந்த அவித்தையில் பிரதிம்பித்து அடிமைப்பட்டு எவ்வளோ சொல்லியும் இந்த அவித்தையானது என்னை நல்வழிப்படுத்த விடமாட்டேங்குது அதனால் நான் தீயேல் பேயேல் என்னை மறுபடி படுத்துங்கள் என்று கேட்பார் நின்றாய் தீரத்தில் என்ற நெஞ்சின் உள்ளே என்றாலும் எனக்கதை தூரமதாயிருந்தாய் ஒன்றாலும் முனைத் தொடர்கியிருக்கும் உபாயம் காணேன் நின்றால் தடையாய் சமையற்கு விளங்குகிறாயே பாட்டில் சொல்கிறடையாய் மின் பிரகாசிக்கின்ற கீழே பிரகாசித்து கீழே தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஜடைகளை உடைய நின்றாய் திரு உள்ளாய் திரு தில்லை பண்ணே கொத்தப்பெருமானாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நெஞ்சில் உள்ளே என்றாலும் நீங்கள் என்னுடைய உள்ளத்தின் கண்ணே இருக்கிறீர்கள் ஆனாலும் கூட எனக்கு அது தூரமாய் இருந்தாயும் அதாவது உள்ளத்திலே இருக்கிறார் அந்தர்யான் அந்தர் என்ன உள்ளே யாம என்ன இயக்குவார் எல்லா உள்ளங்களும் இருக்கார் ஆனாலும் அறிய முடிகிறது இல்லை போராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே என்று மாணிகா சொல்வான் போராதார் யார் சிந்திக்கலையோ அவருக்கு உள்ளே இருந்தும் இல்லாத போல யார் சிந்திக்கிறார்களோ உள்ளே வந்து கொண்டு அனுப்பமன்றான் அதனால என்ற நெஞ்சன் உள்ளே என்றாலும் எனக்கு அது தூரமாகதான் இருந்தாய் இருந்தாலும் கூட எனக்கு நான் நினைக்கிறதில்லை நீ தூரமாக தான் இருக்கீர்கள் அவள் என்றாலும் இருந்தாலும் கூட உன்னை தொடர்க்கு உபாயமும் காணேன் அப்போது நான் உண்மை வந்து அடைவதற்கு ஒரு தந்திரம் ஒரு காரணம் சொல்லி தெரிவிக்கிறேன் தமிழருக்கு விளங்கிடாயே உங்களுடைய அடிமையாக எமக்கு விளங்கும்படி சொல்வாயாக என்று உலத்து இருந்தும் கூட அந்த அருள் எனக்கு அழைக்கவில்லையே என்று இந்த பாட்டில் விளங்கும் மேலிரு பேதையர் காதல் விடாதயானன் களங்கம் அறுவோர் தோழு நின் காளல் காணுவாரின் பொ தோன்றலேயன் உலங்கொண்டிடு கோயில் அதாவது விளங்கும் எளிர் பேதையர் காதல் விடாதயான் நான் அழகு பொருந்திய பெண்களுடைய மேலே உள்ள ஆசை இன்னும் எனக்கு விட முடியவில்லை இது மனமானது அனுற்புத்த வாசனையை அவ்வளோ சொல்லியும் கூட அது கேட்க மாட்டேங்குது அதனால் என்னாலையும் விட முடியல அக்களங்கம் மறுவோர் தொழு நின்கடல் காணுமாறு இருக்கிறதுனால அந்த பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசேன்னு சொல்லக்கூடிய மூன்று ஆசைகள் விடுபட்ட மகான் இருக்கிறார்களே களங்கம் மறுவோர் களங்கம் இல்லாத அவர்கள் அவருடைய தொழு நின்கடல் அவர்களெல்லாம் நம்ம ஏற்கக்கூடிய யாருடைய திருவை திருவிழிகளை காணுமாறு எண் நினைவு காக்க முடியும் நானோ கலங்க முடையவன் உன்னை திருவிடியோ கலங்க மற்றவருக்கு ஆட்சி வரக்கூடிய நிலையில் இருக்கிறது இதற்கு என்ன செய்கிறது அதனால காணுமாறு எண் உளம் துளங்கும் ஒளி தூமதியை சூழிய தோன்றலே எல்லோருக்கும் விளங்கும்படியாக பிரகாசம் பொருந்திய வெள்ளை வெளியாக இருக்கின்ற மதி பிரீச்சந்திரனை சிறசிலே அழிஞ்சு கொண்டிருக்கின்ற தோண்டலே என்னுடைய தேவரமானே என் உளம் கொள்ளுடு நீ இனி கோயில்தான் ஓந்தே உளம் கொள்ளுள் இனிமேல என்னுடைய உள்ளமானது இனி என்ன இனிமையான மைமீடு பிறந்தது இனிமையான கோயிலாக உள்ளத்தை ஏற்றுக்கொள் உளம் கொள்ளுள் என் உலத்திலேயே எழுந்து இருப்பீராக இருந்தால் நான் நல்ல நிலையை அடைய முடியும் ஆசா பாசி விடுபடலாம் ஆகவே என் உள்ளத்தில் இனிமேல் குடிபொள்ளுது முன் பாட்டிலே உள்ளத்தில் இருக்கிறீர் ஆனால் விசாரம் இல்லாதனால தெரியவில்லை என்று சொன்னேன் ஆனால் நீங்கள் இருக்கிறது எனக்கு விளங்கும்படியாக இருக்கட்டும் கோயில் கொண்டு இருக்கிற மாதிரி இந்த உள்ளுமே கோயிலாக வைத்துக் கொண்டு இருங்கள் என்று இந்த பாட்டில் பவனோய்க்கு மருந்த நோயை சந்தே திடுவார் மறித்தான் மனந்தப்பியப்பால் இந்த புவி கடலும் கடந்தான் இல்லையம்பிரானே மனதை எப்படியா வசம் பண்ணும் என்று முடி செய்து கொண்டிருக்கிறேன் வழிபார்களோ அவ சொல்லக்கூடிய நோய்க்கு மருந்தா இருக்கிறது தீராத வியாதி பிறவி நோய் தான் மற்றவ நோய்கள் எல்லாம் சரீரம் பண்ண அதோட போயிடும் அடச்சன தொடராது இதற்கு எல்லா ஜென்மங்களும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு பின் நோய் ஏ பவநோய் இந்த நோய்னா வருத்தமான்னு அர்த்தம் பிறவியாகிய பூண்டாக்கம் இருக்கிற வருத்தம் இருக்கு அதற்கு மருந்தாக இருக்கிறீர்கள் அப்படின்னா அது தீர்க்கக்கூடிய சாமற் உடையவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட தங்களை சந்தித்திடுவான் உங்களை பார்த்து என்று மறித்தான் மனம் அந்த மனதை நான் நிறுத்தி சிவரமான பார்த்துட்டு வா அவர் பவனோக்கி மருந்து என்று சொல்லி அனுப்பினேன் அனுப்பலான்னு பார்த்தேன் ஆனால் அது என்ன பண்ணது தப்பி நான் சொல்லுவோது கேட்காமல் ஓடிவிட்டேன் அப்பால் தூரமாக போச்சு இந்த புவியும் கடலும் கடந்து இயகும் என்றால் அது போகும்போது நான் பின்னாலேயே போனேன் அப்படியே இந்த பூமியெல்லாம் கடந்து போச்சு சமுத்திரம்முதிரத்துவது என்னால் நடக்க முடிய கடலம் கடந்து ஏகும் என்றால் எந்தான் நான் எப்படி பிழைக்கிறது அது பிடிக்க முடியலையே பிறவி நோயை போக்கக்கூடிய மருந்தாகிய தங்களை அடைந்து அந்த மருந்து சாப்பிட்டா போகும் மருந்து வாங்கிட்டு வரக்கூடிய சாமர்த்திய மனத்துக்கு தான் ஒன்று வாங்கிட்டு வா சொன்னாக்கா அது இந்த பக்கம் பூமியையும் கடலையும் தாண்டி போயிடுச்சே இப்போ நான் எப்படி உங்களுக்கு திருவடி அடைகிறது என்று இந்த பாட்டில் ஒரு விதமாக வர்ணிக்கிறார் பிராணியில் நாடி வாடி இரா இப்போது ஒரு சமயம் காட்சி கொடுத்தாராம் பகவான் அதை சொல்லி முன்னு முறை காட்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறான் ராணே என் தலைவனே தில்லை உளாய் திரு தில்லை வனம் திரு எழுந்திருக்கின்ற சிவருமானி அன்று முன்னொரு காலத்தில் இப்பேதையே மண் அப்போது இவ்வளோ அறிவு கூட கிடையாது அறிவில்லாத என் முன்னாலே ஓர் ஆள் ஏறி வந்து ஒரு ரிசவ வாகனத்தில் ஏறி தாங்கள் மட்டுமல்ல அம்பிகையோடு எளிது ஓடி வந்தாய் அம்பிகை சகிதமாக மிகச் சுலபமாக நான் வேண்டாது இருக்கவும் முன்னால் வந்து நின்றேன் ஆனால் இப்போதோ வரானோவினம் இன்னொரு முறை வரமாட்டாரா என்று எம்மிரை என்று உனையை நாடி மீண்டும் ஒரு முறை பார்க்கல ஆசையாக இருக்குது வரமாட்டேங்கிறீங்களே நான் இப்படி நினைத்து நினைத்து மனம் வாடி விற்கப்பட்டு இராய் அடியார்க்கு இருக்கின்ற நாயை போன்று அதை விட கேவலமான அடியானுக்கு எதிரி தோன்றில்லை போய் நிக்க மாட்டேங்கிறீங்களே இது என்ன என்ன காரணம் என்று கேக்கமா வந்தீங்க இப்போ வர மாட்டீங்களா என்ன காரணம் புரியலையே என்று இதுல தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் திருவம் பாலத்தாடியா பின்னார உலாலினி வீட்டிலை வீத்தீன்றே பின்னாறு கொள்ளவளார் என் பிழைகளை தே இந்த உனக்கண்ணால் கூட காட்டினாய் இப்போது என்னுடைய பிழைகளை எல்லாம் தீர்த்து என்னை ஆட்கொள்வதற்கு வேற இல்லையே என்று தன்னுடைய எதிர்பார்ப்ப சொன்னார் என் நாயகனே தலைவரே இமயோர்தோடும் ஈசனே இமயா நாட்டமுடைய தவரெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய ஐஸ்வர்யவானே செம்பொன்னால் திரு அம்பலத்தாலிய போதநாத சிவந்த பொன்னால் விளையப்பட்ட புற்சபையிலே திருநடம் செய்த உதவணங்களுக்கெல்லாம் தலைவரே உன் ஆர் அருளால் இனி வீட்டிட உயர்த்தி இன்றே பெரிய கிருவையினாலே அந்த முத்திகளும் சொல்லக்கூடிய பதமுத்தியன்னு சொல்லக்கூடிய வீட்டிலை ஊய்த்தின்றர் சேர்ப்பிக்காவிட்டால் பெண் ரொம்ப கப்பார் அதை உன்னை தவிர வேறு யார் உயர் கொள்ளவளார் எம்மை கடை சேர்த்ததற்கு யார் இருக்கிறார்கள் ஏன் இல்லை என்று சொன்னால் என் பிழைகள் தீர்த்து யார் எம்மை சேர்த்துக்கொள்வார்கள் நானும் பிழை உடையவன் மற்றவங்க பிள்ளை இல்லாதவங்க சேர்த்துக்கலாம் ஆனால் குற்றம் உடையவன் தப்புகள் செய்கிறவன் மனதில் வசப்பட்டவன் அடிப்பட்ட எண்ணெய் வேறு யார் எந்த தெய்வம் என்ன சேர்த்துக்கும் உங்களை தவிர உதாரணமாக தாய் தன்னுடைய குழந்தை எவ்வளோ தவறு செஞ்சாலும் கூட பொறுத்துக்கொள்ள மற்றவர்களிடத்துல போய் தவறு சிறு தவறு செஞ்சால் பொறுத்துக்குவாங்களா சேர்த்துக்க மாட்டான் இது அனுகூலமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஏற்றுக்குவாங்க ஆனால் தாய் இடத்துல எவ்வளோ தவறு செஞ்சாலும் கூட பொறுத்து கொள்ளும் தவறு அதிகமாக உணர்வு அடிக்கூட போடுறது தான் நடனம் கூட உண்டு இருந்தாலும் வெறுப்பதில்லை அடிப்படையில் வெறுப்பு கிடையாது ஏகதேசமாக வெளிப்படையாக கொஞ்சம் வெறுப்பு காட்ட முடியும் அதுபோல் நீங்கள் தாய்மாய் தந்தையுமாயிருக்கீர்கள் அப்படி இருக்கும்போது உங்களை தேர்வு ஆகவே காட்சி கொடுத்தீர்கள் முன்னே போனால் போட்டு காட்சி இல்லையா போட்டோம் எங்கள் பிழைகள் சேர்த்து உய்ய உய்து செய்யுங்கள் ஒய்யும்படியாக செய்ய வேண்டும் வேறு ஆள் இல்லை உண்மை போல தலைவர் யாருக்காங்க உங்களையே நம்பியாச்சு நீங்கள் புதங்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கு எம்மையோ ஒரு புத கலத்தவர்கள் சேர்த்து கொள்ளுங்கள் அந்த பதவி கொடுத்தாலும் போதும் எப்படியோ உங்களுடைய தரிசனம் உங்களுடைய பரிசனம் உங்களுடைய கைலாசத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் வேணும் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் என்று பலவாறாக கருத்தை வைத்து பாடிப்போம் பாதம் உழைந்து போற்றி நீராயுருகி தொழுது நிற்கும் வண்ணம் உலதும் மையே ஏற்கும் தீராதோர் ஐம்புல சேட்டையும் தீர்ந்து போய் இந்த ஐம்புல சேட்டை இருக்கு சூத்திரம் சொல்லக்கூடியதான் இருக்கும் சேட்டை தான் பெரிய சேட்டை சேட்டை அதோட மனசு சேர்ந்து கொண்டு ஆட்டம் போடுது அனுகூலமாக இருந்தால் பரவாயில்லை பிரதுகூலத்துக்கே போகுது வாசன பிரகாரம் போகுது கடுதலே பண்ணுது உச்சம் சகாசம் அடையுது சர்சாவது எடுத்தாலும் வரமாட்டேங்குது இப்படிப்பட்ட சேட்டை தீர்ந்து போய் வே கூரார் மழுவாளி நீ பாதம் குலைந்து போற்றி கொடிய கூர்மை பொருந்திய மழுவாயுத்தை ஏந்திருக்கிறீர்கள் பிரகாசம் புரிஞ்ச மழுவாயுதம் அப்படிப்பட்ட தேவர்களுடைய திருவடிகளை குழைந்து போற்றி மனமானது உருகி காய்ச்சினால் நமஸ்காரம் செய்து நீராய் உருகி இந்த மனமானது நீராக உருகணும் காயத்தினால் வணங்கணும் தோத்திரம் செய்யணும் பாக்கினால் இப்படி திருகரணங்களால் செய்யும்போது நிதி நிற்கும் வண்ணணும் இந்த பிரகாரம் இருக்கக்கூடிய அந்த நிலையானது ஒரு நாள் உள்ளதோ ஒரு நாள் கிடைக்காத தனியாருக்கும் உரைச்சடாகி உங்களுடைய அடிமையாகிய எமக்கதே சொல்லுங்கள் அது எந்த நாளாக இருக்க முடியும் சிவராத்திரியாக திருவாதிர நாளாக இப்போ வேறு எந்த நாள் ஆகவே காட்சி கொடுத்தேர் முன்னொரு முறை இப்போது காட்சி கொடுக்கலன்னா போகட்டும் உங்களுக்கு எதிரில் நிற்கக்கூடிய ஒரு நாளாக சொல்லுங்கள் என்று ஒரு விதமாக வெளிவிட்டுள்ளார் பிறையார் மலரிட்டரு சிக்கவிருப்பும் இல்லேன் உளம் என்னத்தார் களப்பேன் திரையார் வினையார் பிறவி இல்லையானே இந்த பாட்டிலே விளக்கமாக திரிகோணத்தினால் வழிபாட்டை சொல்கிறார் தில்லையானே தில்லை எழுந்திருக்கிற சிவமானே நனி வாய் திறந்து உன் புகழ் தண்ணே நாளும் வரையேன் ஒவ்வொரு நாளும் நன்றாக வாய் திறந்து உன் புகழை நான் சொல்வதில்லை பெரியவர்கள் பாடலாகிய நால்வர் பாடல்கள் என்னும் மற்ற மகாநூல பாடல் சொல்கிறதே இல்லை உன் ஒழிச்சிடும் ஓப்பகை என்ற பாடலில் பெரியோருடைய பாடல்களை சொல்லணும் என்று சொன்னார் அப்படி நான் சொல்ல சொல்லி இந்த மனம் தேவை இல்லை அதனால வாக்கினாலே தோத்தனம் செய்யக்கூடிய நிலை இன்னும் பூர்ணமாக இல்லை நாளும் விரையார் மலவிட்டு அரிச்சுக்க விருப்பம் இல்லை காய்ச்சினால செய்யறது மலர் அதாவது ஈஸ்வரன் தினசரி பூவே உண்டாக்கிறார் காய் பிஞ்சி இதெல்லாம் நாளாக பூ மட்டும் தினசரி வழிபாட்டுக்குரிய பூ வெடிச்சிடுது அது படிப்படியாக மொட்டை அறந்து காலையில் பார்த்தாலே வெடிச்சிடணும் அதை எடுத்து நாம் கட்டியோ கட்டாமலோ சாத்தணும் விரையார் வாசனை பொருந்திய மலரிட்டு அர்ச்சனை மந்திரி சொல்லியோ அதில் சொன்னாலோ உங்களுடைய திருவிழிகளுக்கு அல்லது உங்களுடைய புஜங்களுக்கு சாத்தணும் அது அரிச்சுக்க விருப்பில்லை செய்யலாமல் ஆசை இல்லை கட்டாயத்துக்காக செய்கிறது தான் இருக்குது அது கட்டாயத்தை செய்கிறது தான் பலன் வராது அந்த விருப்பத்தை இப்போது இல்லைன்னு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல உளம் நின் நினைந்து கரையேன் இந்த மனமானது உண்மை எப்போதும் நினைந்து வினைந்து கரைய மாட்டேங்கிறது கல்லுமா இருக்கு நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்து அது கனகல் சின்ன வெறுங்கள் இல்லை அது நெகிழ்ந்து உருகுணமா அப்படினா சொல்ல கரையேன் உளம் மின் இணைந்து இருக்கிறதுனாலே திரிகனா வழிபடாத எனக்கு எத்திரத்தார் கடப்பேன் எதை கடக்கிறது திரையார் வினையார் பிறவி கடலை திரை அலைகள் பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய அலைகள் வீச்சு கொண்டிருக்கின்ற இந்த சம்சார சாகரம் அதற்கு காரணமாக இருக்கிறது வினை புண்ணியபாவன்ற வினை அது நிரம்பி இருக்கிறது இதுதான் பிறவி கடல் பேர் சம்சார சாகரம் அதை எப்படி கடக்கிறது பக்தி மார்க்கத்தில் கடக்கலாம் தெரியும் சொல்கிறார்கள் பக்தி மார்க்கினால் செய்யணும் மனவாக்காயம் மனதினாலே சிந்தனை பண்ணணும் தியானம் பண்ணும் விருப்பமாக சந்தோஷமாக செய்யணும் வாக்கினாலே தோத்திரங்கம் செய்யணும் காயத்தினாலே வழிபாடு செய்யணும் பட்டாங்க சிறாங்க சிட்டாங்கம் திரியங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமஸ்காரங்கள் செய்யணும் மடரிட்டு அர்ச்சனை செய்யணும் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறதே இல்லை செஞ்சால் விருப்பமாக செய்கிறது இல்லை பலர்களை செய்கிறது இப்படியெல்லாம் இருக்கிறதுனால எத்திரத்தார் கலப்பேன் திரையார் வினையார் பிறவி எத்திரத்தார் கலப்பேன் ஒன்றும் முடியாது போல தன்னுடைய குறைகளை சொன்னேறி ஏனோ வெறுப்பிப்பொழுதோர் சற்றிறங்கு இல்லாய் நானோ வறிவே நொன் பெருமையை நம்ப நீ தானே பொறுத்தாளு கண்டாய் எந்த வரையலாமே உள்ளூர் முதல் சொன்னார் பிராணிய திரு தில்லை விழாய் அன்றி பேதையே முன் ஒரு ஆணியர் இவருந்து என்று வந்தாய்னார் ஆனால் அந்த ஆசை விடலை மீண்டும் பகவான பார்க்கணும் பார்க்கணும் ஆசை இருக்கு எவ்வளோ குறை உடைவனா இருந்தாலும் கூட இப்போது தங்களுடைய தரிசனம் கிடைக்கல என்று ஏக்கமும் இருக்கிறது அந்த ஏக்கத்தை இந்த பாட்டில் சொல்றார் ஆண் ஏறி இவருந்து என்னெதிரே விரைந்து அல்லொரு காலத்தினை எதிர்பார்க்காமல் ரிஷபார்டராய் உமாதியோடு மிகச் சீக்கிரமாக அது காட்சி கொடுத்த உங்களுக்கு ஏனோ வெறுப்பு இப்பொழுது என்ன காலத்தினாலே வெறுப்பு ஏற்படுகிறது ஓர் சற்று இறங்கவில் பல பிள்ளைகள் இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் இறக்கப்பட்டுதான் ஆகணும் என்மேல் கருணை செய்ய வேண்டும் நானும் அறிவேன் அறி அறிவேன் உன் பெருமையை உன்னுடைய சிற்றறிவான எனக்கு பேரறிவாளர் உள்ளாக தங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா நம்மனே நம்முடைய தலைவனே நீ தானே பொறுத்தாலும் வேண்டாய் என் தவறு எல்லாமே சரி வராது காரணம் தவறு இருக்கலாம் ஏதாவது தவளை வந்தேன் அறியாமையினாலே கீழ்பட்டு அவருக்கு அடிமைப்பட்டு அவர் ஒவ்வொரு தவறு பண்ணியிருக்கேன் அதையெல்லாம் நீங்கள் மன்னிக்க வேண்டும் தவறெல்லாம் பொருத்தருளாய் சமிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் அதனால்தான் பகவான்கிட்ட தவறுகள் செஞ்சால் மன்னிச்சுன்னு கேட்கணும் அப்புறம் சமாசுதி என்ற பூஜை முடிஞ்சு சொல்லணும்னு சொல்லப்படுது கரசன கிருதங்கா காய்ச்சம் கர்மஜங்க திருமணம் நைனஜங்கா மானசங்க வராதம் வீதம் மருந்தங்க சுரமேத சமஸ்வா ஜெய் ஜெய கணாப்தி ஸ்ரீ கைனால காயினாலே மனசினாலே செய்ய தவறு எல்லாம் மன்னிச்சிக்கிட்டு என்னோட பூஜை ஏற்றுக்கொள்ளுங்கள் அர்த்தம் அப்படி இல்லைன்னாலும் சொல்லா பிழையும் வருவா பிழையும் நினையா பிள்ளைத்தை சொல்லா பிள்ளை துதி எல்லா பிழையம்புவாய் பச்சிய கம்பனே என்று இப்படியா தமிழ் பாட்டாக சொல்லலாம் அப்படி எதாவது பூஜை முடிச்சு சொல்ல பழக்கம் விதி பூஜை முடியாது தான் அப்படி செய்யலன்னு சொன்னாக்கா சொல்லலேன்னு சொன்னால் அந்த பூஜைகளுடைய பலன்களே பாதி பார்த்து போயிருக்கோம் ஏன் தவறுக்காக மன்னி கழிச்சிக்குவாங்க ஈஸ்வரன் கழிச்சிக்குவாங்க அப்படி சொல்லிட்டோம்னா ஓ சரி இது பூஜையில் மன்னிப்பு கேட்குறேன் முழுக்க என்ன கொடுத்துருவோமே என்று கொடுத்துருவாங்க பூஜை முறைகளில் தூள பூஜைகளே இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய தூள பூஜை சூச்சி பூஜை எந்த பூஜையாக இருந்தாலும் இது அவராச்சி அமாஸ்ததி அபராதத்தை குற்றங்களை அனுத்துக்கொள்ள வேண்டிய வேண்டிய பிரார்த்தனை செய்ய வேண்டிய முறை இருக்கு விதி இருக்கு அப்போ இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஜோளிய சுபாவம் குற்றங்கள் ஏற்படுறது தான் குற்றங்களை ஈஸ்வரன் மன்னிக்க வேண்டியது தான் சுபாவம் தாயின் சுபாவம் குழந்தைகள் செய்யக்கூடிய சேட்டையை பொறுத்து கொள்ள வேண்டியது தான் குழந்தைகளையே ஆக இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த நிகழ்ச்சிகள் போல் இங்கேயே நடந்திருக்கு ஏதோ போனது போயிட்டும் இனிமேலாவது காட்சி கொடுங்கோ என்று இந்த பாட்டிலையும் வலியுறுத்துகிறார் அப்படி வலியுறுத்தும் போது பகவான் காட்சி கொடுத்தா இன்னும் பின்னால் வாட்டுகளை வரலை ரெண்டு பாட்டோடு நிறுத்திக்கிறார் ஏன்னு சொன்னால் எப்போதுமே தோளத்தில் காட்சி கொடுக்கறது பகவான் விருப்பம் கிடையாது தூச்சி கொடுத்தால் காட்சி கொடுப்பார் இது மாதிரிக்கார்கள் கொடுக்கறது தான் ஒரு நாள் ஒவ்வொரு ஆண்டவர் கூட ஒரு முறை ஈசியான திட்டம் கொடுத்தா அவர் சத்தியத்தில் உண்டு அவ்வளோதான் அப்போ எப்போது கொடுப்பாரா நான் அடிச்சுக்கிட்டு எப்போ விழுமா ஒரே ஒரு நாளே விடும் அது போல எப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்குமே ஊருக்கு வந்து கிடைக்காது இருந்தாலும் ஆசை விடலை இந்த லட்சம் கிடச்சா நல்லா இருக்குமேன்னு ஆசை வடிக்கீரே வாங்கிட்டே இருக்கேன் அது விழுகிறது இல்லை அப்படி போல் ஈஸ்வருடைய தரிசனம் கிடச்சா நல்லாயிருக்குமே ஆனந்தமாக இருக்குமே என்று ஆசை தான் தரிசனம் கிடைச்சதுனாலேயே முற்றி வந்துட்டு போகிறதில்லை நம்முடைய ஆசாபாசம் நீங்களாதான் வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால நம்பனே நீ தானே பொறுத்து பொறுத்த ஆளுகண்டாய் கண்டாமண்ணில் அசை தானே தான் என் தவறெல்லாமே என் தவறு எல்லாம் எல்லாம் ஒற்றுமை எல்லா தவறும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள எல்லாம் வகுத்திட்டவாறே எல்லாற்றம் ஏனும் புரிவதொன்றில்லை ஆனால் பொ எல்லாம் அறிவோய் சர்வஜம் தரிஜத்துவம் சாமானிய விசேஷமா அறிவியல் சமர்த்தியும் அறிந்தே வகுத்திட்டவாறே அல்லால் நீங்கள் பிரார்த்தத்தை எப்படி அப்படி பூர்ணமாக தெரிஞ்சே வகுத்துட்டுருக்கீர்கள் அல்லால் தமியானம் புரிவது ஒன்று இல்லை ஆனால் அதுக்கு மீறி நான் என்ன செய்ய முடியாது என்ற நிலை இருக்குமே ஆனால் பொல்லாமை செய்வித்தவன் நீ நான் தவறு செய்வதற்கான நீந்தான் பொறுப்பானும் நீ அந்த தவறில பொறுக்கிறது நீதான் ஏன் அப்படின்னு சொன்னால் பிரார்த்தத்தை வகுத்தவரையான் நீ இப்போ பிராரணத்தைப்படுதான் நான் தவறுக்கு பண்ண முடியும் தவறு நினைச்சு எப்படி கொள்ள சொல்ல முடியும் அதனால நீங்கள் பொறுத்து கொண்டு வேண்டித்தான் ஆகவே பொறுப்பானம் நீ கல் வில்லாய் மேர்மலையை வில்லாக வளைத்து கொள் திருவிழா சம்மாரத்துக்காக இழைத்தேனே நான் சம்சார சாகத்தில் கஷ்டப்பட்டு இழைத்து விட்டேன் என் மனசு இழைத்து விட்டது உடம்பு இழைச்சி விட்டது வாக்கு அழைத்து விட்டது அதனாலே இனி பவத்திலே விட்டுடையில் இனி பவத்திலே வளர்த்துன பிராரதமானது ஈஸ்வரன் தான் வளர்க்குறார் சைத்திரம் உள்ளதை பரிபாகத்திலிருந்து வந்திருக்கோ அதை பார்க்குறாங்க பரிபாகத்தில் வந்த கர்மங்கள் முன்னால் நிற்கும் கீரை தானியம் அடங்கி இருக்கும் அது அந்த காலத்தில் கீரைக்கு கீரை எல்லாம் கீரை வைக்கிற கலவி எல்லாரும் வீட்டில் விற்கும்போது அவரோட அரிசி பருப்பு கொல் நெல் எல்லாம் போடுவாங்க அதே ஒன்றா ஒரே ஒரு இதில் பார்த்துறது வாங்கிட்டு வரணும் இங்கே வந்து படைக்கும்போது இன்றைக்கு நம்ம பிரிஞ்சிடும் பிரிஞ்சாக்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கிழவி படைக்கிற பழக்கம் இது கூட சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி கிழவியில் இப்போல்லாம் இல்லை அப்படி இருக்கிறதுனால எல்லா புண்ணியங்களும் பாங்களும் கடன் செஞ்சதுனா இப்போ ஒரு அஞ்சு அளவுக்கு சேர்ந்து போகுது ஒரே பாத்திரம் தான் போய் சேர்ந்துடும் அது ஈஸ்வரன் படைக்கிறார் பரிவாரமானதால் முன்னாள் இனையனமாக வருது அதை பொறுக்கி வைத்து கொடுக்குறார் அதோட ஆசைகளை பாருறார் வாசனைகள் இவனுக்கு என்னென்ன ஆசை இருக்குது பார்க்கலாம் என்னென்னு ஊர் பட்ட ஆசை இருக்குது உலகம் பட்ட ஆசை இருக்குது இவ்வளோ ஆசைகள் என்ன பண்ணுறது இவங்க செஞ்ச புண்ணியமாக கொஞ்சமாக இருக்குது ஆசை ஏராளமாக இருக்குது சரி எப்படியும் செய்யட்டும் என்று அந்த ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி பிரார்த்தத்தை சேர்த்து விடுறார் சேர்த்து விடும்போது அவன் பிறக்கிறான் பிறக்கும்போது முயற்சி பண்ணுறான் அந்த முயற்சி பண்ணது இருக்குது புள்ளியம் குறைவாக இருக்குது ஆசை இருக்கா அதனால தான் பதினஞ்சுக்கள் வர்றதில்லை மூச்சு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அது சாபராஜன்னு பேர் அது சாபராத்தப்படி மூற்சி பண்ணணும் மூர்ச்சி பண்ண சூழ்நிலையும் உண்டாகும் ஏன் ஆகுது இருக்குல்ல அதனாலேயே மூற்சி பண்ணி பண்ணி ஒரு காலேஜி வெட்டி அடைவான் அப்போது அப்போ இத்தனை வருத்த பாடுபடுது இப்போ தான் பண்ணால் அச்சியை நிறைவேறிச்சு என்று சந்தோஷப்படுவோம் இது குறைந்த புண்ணியம் உள்ளவர்களுக்கு அதிக உழைப்பு செஞ்சால் தான் வரும் முன் ஜென்மங்கள் அந்த பிரார்த்தத்தை அமைக்கும் போது நிறைய புண்ணியம் இருந்தது உனக்கு ஆசை இருந்ததுன்னா சுரு மூச்சிலேயே வந்துடும் இது பலபிரார்த்தம்னு போயிடும் உன்ன துர்பல பிரார்த்தம் விச்சா பிரார்த்தத்தில் இது விச்சாபர்த்தத்தில் பலபிரார்த்தம்னு போயிடும் இந்த பலபிரார்த்தால் சுருக்கு வந்துடும் இது இவனுக்கு செஞ்ச புண்ணியந்தான் அதேபோல் பாவங்கள் அப்படித்தான் என் பாவங்கள் செய்திருக்கிறான் பாவங்கள் செய்வதில் ஆசையே ஏராளமாக இருக்குது பாவங்களுக்கு ஈடாக தீவழியில் செலுத்துகிற அவரை செலுத்துகிறான் அப்புறம் தவிச்சிடுறான் அதனால் அவன் தவறான காரணம் செய்ய ஆசைப்படணும் அப்படி போய் தவறான காரணம் செய்யறதுக்காக தண்டனையும் பெறுகிறான் தண்டனை பெற்ற பிறகு இனிமேல் இந்த தவறுகள் செய்யப்படாதுன்னு அப்போ புத்தி வருது அவனுக்கு அப்போ திரும்புகிறான் அது இஷா பிரிந்த அங்கேயும் உண்டு விரும்பியே செய்வான் முயற்சி பண்ணி தவறுகள் செய்வான் சில சமயங்களில் சொல்வ முயற்சிக்க தவறுகள் பண்ணுவான் அப்படி பண்ணும்போது அவன் சீக்கிரத்திலேயே துக்கியாகலான் அந்த துக்கத்தை அனுபவித்த பிறகு இனிமேல் துக்கமான காரியம் செய்யப்படாது என்று உணர்வு வரும் அப்போது அவன் தப்பிச்சிக்கணும் இப்படி ஈஸ்வரன் ஆகிய தாங்களே பிரார்த்த அனுசாரமாக நல்லது செய்து கட்ட செய்தா இருக்கும்போது நான் செய்தேன் சொல்லலாமா சொல்லூடாதல்லவா அதனாலே சேர்ந்திருந்தால் நீங்கள் மன்னிஞ்சு ஆக புண்ணிய பாவனை செய்வதற்கு நான் காரணம் அல்ல முழு ஜென்மங்களை செஞ்சிருக்கேன் பொல்லாமை செய்தித்தவன் நீ பொறுப்பான நீ தவறான காரியம் செய்யறதுக்கு பக்தனால் நீங்கள் பொறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் பக்தர்களுக்கு அல்லாமல் மற்றவர்கள் பொறுக்கிறதில்லை தன்னை உண்டு தாய் தமிழ் குழந்தை தான் பொறுத்துக்கும் மற்ற குழந்தையில பொறுத்துக்கமோ பொறுத்துக்காது அதே போல் இருக்கிறாய் ஆகவே இனி பவாத்தினை விட்டு விட இந்த அவசியம் எனக்கு விட்டது அதனால் சொல்லி நான் கேட்கிறேன் இனிமேல் சம்சாரத்திற்கு என்னை விட வேண்டாம் இது எந்த ரூபாய் ஆக விவேகம் வைராக்கியம் வந்த பிறகு விசாரணை பண்ணி பார்த்தா எந்த ரூபத்திலும் துக்கமே தான் சம்சார சாகரத்திலும் அரசியல்வந்திரம் ஆழ்ந்தாலும் துக்கம்தான் இருக்குது இழவில இருந்தாலும் துக்கமாக தான் இருக்குது இளத்தாக இருந்தாலும் துக்கம்தான் இருக்குது சன்னியாசி இருந்தாலும் துக்கமாக தான் இருக்குது வேக வைராக்கியம் வந்து விசாரணை பண்ணி பார்த்தா சகல விதத்திலும் துக்கமிருக்கு அரசியல்வாதியாக இருந்தால் துக்கம்தான் இருக்குது சாதாரண தொழிலாக இருந்தால் துக்கம்தான் இருக்குது ஏன் மனதில் விளக்கமில்லை விளக்கம் இல்லாதனால கிடைச்சா திருப்தி வர்றது இல்லை திருப்தி இல்லாதனாலும் துக்கம்தான் இந்த பாட்டில் நீங்கள் என்னை மன்னித்து உங்கள் திருவடியை கொடுத்து பிரவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார் நீலக்களமாலயோடும் மேடி வாடும் ஒரு காலத்திலே திருப்பாறு கடல் கடையும் போது முதலிலே அந்த வாசுகை பாம்பு விற்று அதை சமாளிக்க யாரால் முடியவில்லை சிவருமான் தன்னுடைய கருணையினாலே அதை சாப்பிட்டான் அது வயிற்றுக்கொள்ள போகாமே அம்பிகை அழுத்தப்படுத்தி விட்டது வெளியில் உணப்படாது என்று இவர் வாயை மூடிக்கொண்டார் கழுத்தில் தங்கினால கசிவு ஏற்பட்டது அது கசிவினால உலகத்துக்கு நந்தியம் நக்கி விட்டார் நக்கிறதுனால அவளுடைய கழுத்து கற்பா போச்சு அது நீலகண்டல் நீலக்கலை களமல்ல கழுத்து அதாவது கருநிறம் கொண்டிருக்கின்ற கழுத்தியுடையவரே மூலக்கணலே எல்லா அக்னிகளுக்கும் நீதான் மூலமாக இருக்கிறேன் அதனாலே மூலக்கணலே கணலேந்து கை முக்கானே இடக்கையிலே கணலேந்து அக்னி வைத்துக் கொண்டிருக்கார் அவருடைய ஒரு கையில் அக்னி இருக்கும் அது சம்மாரத்துக்கு அடையாளம் முக்கணானே மூன்று உடையவர் சோமசூரிய அக்னி என்று சொல்லக்கூடிய மூன்று உடையவரே இப்போது ஒரு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை நீங்கள் மால் அயனோடு முன்னேடி வா வாடும் தன்மை வைந்தவர்கள் அண்ணாமலையார் இருக்கும்போது திருமாலும் உடைய திருவிடியை காணவில்லை பிரம்மதேவனும் உடைய முடியை காணவில்லை அப்படிப்பட்ட காணாமல் துக்கப்பட்டார்கள் ஆனால் நான் இப்படிப்பட்ட உண்மை சுலமாக ஆசைப்படுகிறேன் அதற்கு நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் என்ன அருள் உலகத்தில் மூ சொல்கிறார்கள் முன் ஆசைகளில் ரெண்டு தான் பிரதானம் மண்ணாசை பொன்னாசி ரெண்டு ஒன்று தான் பெண்ணாசை ஒன்று மூணு ரெண்டு அடக்கம் சில பேர்களுக்கு பெண்ணாசை இருக்காது மண்ணாசை பொன்னாசி நிறையா இருக்கும் சில பேர்களுக்கு பெண்ணாசை இருக்குது மண்ணாசி பொன்னாசை இருக்காது சில பேர்கள் மூணு ஆசையும் இப்படி பல ரகம் இருக்கு இதே அனுபவத்தில் பார்த்து கோவில் மடத்தில் இது அனுபவில பார்த்துருக்க ஆகவே இந்த மூணு ஆசைகளில் மூணும் தொழிலானது என்று சொன்னாலும் கூட பெண்ணாசை மிக கிடையாது கொடியதில் கொடியதையும் பெண்ணாசையும் அத்தகைய பெண்ணாசையை நீங்கள் போக்கணும் ஏனென்றால் நீங்கள் காமதகனம் காமத்தை வென்றவர் மன்மதனை கொன்றவர் அப்படி இருக்கிறதுனால கும்படியில் அருளாலேன் நமக்கு அந்த ஆசையை நீங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார் ஏழக் குளரார் வாசனை திரவங்கள் தழுவிய கூந்தலை உள்ள பெண்கள் இருக்கார்களே அவருடைய அனுராகம் அவர்கள் மேலே எனக்கு சிற்ற மோகம் இருக்கிறது என் மாயா ஜாலக்குள் மயக்கமாகிய இந்த வலைக்குள் நயஞ்சர்க்கு துக்கம் படு துக்கு துக்கியாக இருக்கின்ற எமக்கு உனது இன்னவர்கள் காப்பாய் உன்னுடைய சிறுவை இருந்தால் அது மாற்றிக்கொள்ளலாம் ால் முடியாது ஆகவே இந்த பெண்ணாசியை நாங்கள் போக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் அன்று சுரந்துளை கின்றிலும் இரையோய்க்கும் உண்டோ தனா இருப்பும் கறிப்போர் வைய சாட்சியே பயிராகிய சதவீதத்திலே பிற்பகுதி தோத்திரம் அதில் இன்றைக்கு பதிமூணாவது பாட்டு கண்ணார் முதலோய் முதல் வரை நெற்றி நெற்றிக்கு பேர் நெற்றி கண்ணை உடையவராக இருக்கும் நெற்றியில் பொரிஞ்சிருக்கு உடையவரே திருநத்திரதாரியே கறி போர்வைய கறி யானை தோலை போர்த்து கொண்டிருப்பது தார்கோண திருசிகள் நீஸ்வரவாதிகள் ஈஸ்வரன் அங்கேயாரும் மன்னிக்கிறது இல்லைவங்க அவர்களுக்காக ஒரு சோதனை பண்ணார் பகவான் அவருடைய புத்தினிகள் உங்களுக்கு தவிர கற்புடையவர்கள் யாரும் இல்லைன்னு அவங்களுக்கு அகம்பாக உண்டு ரெண்டையும் ஒழிக்கணும்னா விஷ்ணுவும் சிவனும் திட்டம் போட்டு செஞ்சான் என்ன செஞ்சாங்க மோயினர் எடுத்துக்கொண்டு மகாவிஷ்ணு யாகசாலம் பக்கம் போனார் அவர் யாகம் பண்ணதில் ஈச்சுக்கிட்டு இவங்க மோகிலியே பார்த்துட்டு இருக்காங்க அது யாகத்தை மறந்துட்டாங்க இவர் என்ன நிர்வாணமாக அந்த பத்தினிகள்கிட்ட பிச்சைக்கு போனார் பிச்சைக்கு போனால் வீட்டிலேருந்து வெளியே வந்தவங்க நீட்டு வந்துட்டே இருந்தவங்கள பிச்சை போட மாட்டேங்கிறாங்க அப்படி ரெண்டு பேரும் மயங்கி போயிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க அவங்க மோகினியும் பிச்சை பிச்சாண்டவர் ரெண்டு பேர் ஊருக்கிட்டு போகிட்டே இருக்காங்க பின்னாலே எல்லாரும் போகிறாங்க மோகினி போனால் பின்னாலே போயிட்டாங்க யாகசாமி உள்ளவர்கள்லாம் பிச்சாண்டவர் போனாங்க பின்னாலே பொம்மலைலாம் போயிட்டாங்க ஒம்பது ஊராக போயிட்டாங்க ரெண்டு பக்கம் இந்த ஊரமும் இந்த ஒரு பக்கம் அப்புறம் அவன் மறைஞ்சிட்டாங்க ஏன்னா காணாமல் திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறான் பொருத்த மண்டாடிகள் நீ எங்கே போனேன் பிச்சான ஒருத்தர் ஒருத்தர் வந்தார் யாரும் அழகில் மயில் நாங்கள் போகிட்டோம் நீங்கள் நான் ஒரு பொம்பளை வந்தால் அழகி நாங்கள் மயிர் தான் கூடிய ரெண்டு பேரும் போயிட்டாங்களே அப்போ அவங்களுக்கு யார் செஞ்சதுன்னு பார்த்தாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கா தேவணும் அவர் போக வந்துச்சு அவங்களுக்கு அப்படியே நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க அவங்க என்ன பண்ணுறேன் பாருட்டு யாக செஞ்சு அதிலிருந்து பல பொருள்களை வரவழைத்து மந்திர சக்தினால ஏவராங்க மேலே அதில் செஞ்சதான் யானை ஒன்றும் அந்த யானையை அவர் பிளங்கி தோல் வச்சு கட்டிக்கிட்டார் புளி வந்தது புளி தோலை கட்டிக்கிட்டார் அப்புறம் மூலவன் கட்சியில் வந்தான் அந்த போடு மேய்ச்சிட்டார் அதான் மாயை முகிலந்தான் மாயை திருச்சுவலம் வந்தது அதுவும் வச்சுக்கிட்டு ஆயுதம் வச்சுக்கிட்டார் மான நிறுவனங்கள் கையில் வச்சுக்கிட்டார் இப்படி எல்லாம் அடைக்கிட்டார் அப்புறம் பார்த்தா அவங்க ஈஸ்வரோட ஆற்றல் அம்மா ஆற்றலுக்கு பத்தாவது அஞ்சு எல்லா தரணாக அடைஞ்சாங்க அப்புறம் ஈஸ்வன் அங்கீகாரம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதனால் கரிப்போர்வு என்று சொல்ல அடிப்பட்ட சிவரமானே உங்களுடைய ஆற்றல் இப்படி இருக்க கடையேனைய ஒன்றதாயே என்ன அருள் சுரந்து அன்று சுரந்தோழாய்க்கு இந்தி லாது ஒரு காலத்தில் கீழ்பட்டவன் கடைப்பட்டவன் அங்க இருந்தாலும் கூட ஒன்றதாய ஒரு பொருளாக எண்ணையும் மதித்து அருள் செய்தீர்கள் காட்சி கொடுத்தீர்கள் ஆனால் இன்று அந்த காட்சியின் பயனாக நான் முன்னேற்றம் அடையவில்லை அது என்ன அது இப்போது அருள் செய்ய மாட்டேரில்லை என்ன காரணம் ஓ ஒரு எண்ணம் உண்டாகுது என்றால் என்ன எண்ணோரிறையோ உண்டோ சொல் வெறுப்பினோடு எல்லார் விருப்பம் துசி பொருந்திய விருப்பும் உஷ்ணம் பொருந்திய விருப்பும் தேவனுக்கெல்லாம் தேவனாக விளம்பர சிவருமானு கூட இருக்குமோ ராகத்வேஷம் என்ற அர்த்தம் ராகத்வேஷம் உங்களுக்கு கூட இருக்குது நான் ராஜ உடையவங்க ஈவர்கள் நீங்களோ சிவருமான் உங்களுக்கே ராகத்வேஷம் அப்படி இருக்கும்போது முன்னே ஒரு கடையானாகிய எண்ணையும் பொருள்படுத்தி அருள் செய்த தாங்கள் அது முன்னேற்றம் அடையாமல் இருக்கிற எண்ணெய் இப்போது தொடர்ந்து அது செய்யாத காலம் என்ன சாட்டிடாயே அதை நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் என்று இந்த பாட்டில் தன்னுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறார் வருந்தாமல் தன்னை நீல வருது திருத்தில்லை உள்ளாய் மேன்மை பொருந்திய அளவு பொருந்திய தில்லை வனத்திலே எழுந்திருக்கின்ற சிவருமானே சிவசங்கரா மங்களசுவரூபமாயும் எல்லாரும் சுகத்துக் கொள்பவராக இருக்கின்ற தெய்வமே வெள்ளீற்றாய் வெண்மை பொருந்திய நீர் சாம்பலை பூசிக்கொண்டிருப்பவர் அவர் உடம்பிலிருந்தே உற்பத்தியானதான் சாம்பல் அதனால் தான் விபூதின் பேர் பூதி மகிமை பீதினா மகிமையாகும் சிறப்பு பொருந்திய மகிமடையே வெண்ணி ட்ராய் கடையேன் உயுமாறு என்ற நெஞ்சுள் கீழ்பட்ட அடியனையும் மேன்மை அடைய மித்தியடைய என்ற உள்ளத்தின் கண்ணே அஞ்சி போற்றாதிருந்தேன் நான் எப்படி கடத்திவிடுவேன் என்று இதுவரைக்கும் உன்னை வழிபாடு செய்துள்ள தீவிரமில்லாமல் இருந்தேன் வருந்தாமல் என் புத்தி தன்னை தேற்றாய் நான் வருத்தம் இல்லாமல் சந்தோஷமா இருக்கும்படி என் புத்தி தன்னை விருந்தும்படி தீவிரமாக்குவாயாக நீ ஒருவர் நீ சமானமில்லாத அவரீர் இனி இனிமை பொறுத்த சந்தோஷத்து கொள்ளக்கூடிய அன்பினை செய்யுமாறு உம்மீது தீவிரமாக அன்பு செலுத்தி பக்தி செய்யும் படிக்கு சாற்றாய் எமக்கு விளக்கமாக சொல்வீர்களாக போலன் வலி மாய்து நஞ்சே நீரா தீர்மே நீங்கள் நிறுத்தமாட்டே ஏறாத பாவ கடல் ஏறவும் எண் புலன் வலி மாய்த்து என்னுடைய கொள்கைக்கு மாறுதலாக இருக்கின்ற சொல்லக்கூடிய ஐந்து இந்திரியங்கள் சொன்னபடி கேட்கறதில்லை மாய்த்தன பிறவின அர்த்தம் தானாகவே அழிஞ்சு போச்சு அர்த்தம் அளிக்கப்படுது அதனால மாறாய ஓர் ஐந்து புலன் வலி மாய்த்து மாய்த்தால் நீங்கள் மாய்க்கணும் மாய் ஆனாகவே மண் நான் சொன்ன கேட்கும் நிறுத்த மாட்டேன் அதை நான் நிறுத்த முடியாமல் இருக்கிறேன் இந்திரியங்களை போறதை தடுத்து நிறுத்தி என்னால் முடியவில்லை தானே நிறுத்த மாட்டேன் நிறுத்த முடியவில்லை என்னால் அப்படி இருக்கும்போது ஆனால் ஆசையோ எனக்கு நிறையா இருக்குது ஏறாத பவாக்களில் ஏறவும் எண்ணி சாமானிய மக்களால் ஏற முடியாத சம்சார சாகரத்தை தாண்டி நிச்சயம் ஆட்சியாக இருக்கிறது எனக்கு அதுவும் இருக்கிறது எனது எண்ணம் எவ்வண்ணம் கைகூடும் கூறாய் என்னுடைய எண்ணமானது எந்த பிரகாரம் நிறைவேறும் எவ்வளவுதான் சொல்ல வேண்டும் ஆகவே இந்திரியங்களை மாய்த்து அதாவது தொழுத்து மனதை உங்கள் பக்கம் திருப்பலான்னு பார்த்தா முடியலை தோற்று போய்ட்டு இப்படி தோற்று போன காரணத்தினால அது செயல்படவில்லை அன்றே தமிழிமானுடனாகினி வந்து ஒன்றால் கலளித்தனை பெற்று ஒன்றும் பெறாரில் நின்றே நாள் அதை மூல நின் வசம் நின்றதில்லை இன்றோதாவற்றை கொலுபாயமுன்சே பரமேஸ்வரனே அன்றே அந்த காலத்திலேயே முன்னொரு காலத்திலேயே தமிழர்க்கு அடிய எனக்கு எளிய நீ வந்து கிடைத்தற்கரிய செயல் செய்யக்கூடிய மாடுனா குருமூர்த்தமாக அர்த்தன் குருமூர்த்தமாக நீ தேவரீர் வந்து ஒன்று ஆள்கள் அழித்தன உன் திருவுகளை அடித்து எனக்கு ஞானமார்த்தை திருப்பினாய் ஆனாலும் பெற்றும் ஒன்றும் பெறாறில் நான் உங்களுடைய திருவள்ளியே திருவுருளை பெற்றும் கூட பெறார்களை போல இல்லைன்னா போல பெறால் இல் நின்றேன் அல்லது அப்படி இருந்தேன் அல்லாமல் ஐம்புலன் என்வசம் நின்றது இல்லை அப்படி இருந்தேன்னு சொன்னால் ஐம்புலன் என்வசம் நிற்கலை உபதேசம் பெற்றுக்கொண்டேன் ஆனால் அந்த உதேசம் நடக்கிறதுக்கு இந்திரியங்களும் மனசை சம்மதிக்க மாட்டேங்குது ஒத்துழைக்கலை என்வசம் நின்றது அப்படி இருக்கிறதுனால அவற்றை கொழு உபாயம் அவற்றை கொல்லு உபாயம்னு இடை குறை கொல்லு உபாயம் அவற்றை நாசம் செய்யக்கூடிய ஒரு சந்திரத்தை ஒன்று தெற்கு எனக்கு இன்று போது இப்போது எனக்கு அதை உதவி செய்ய வேண்டும் முன்னே குருமூர்த்தம் வந்து சிவபிரகாச சுவாமியாக வந்து இதை செய்தீர்கள் ஆனால் உதயத்தை பெற்றுக்கொள்ள அபியாசம் பண்ணும்போது இந்திரியங்களும் மனசே சம்பாதிக்க மாட்டேங்குது வாசனைகள் அதிகம் உற்பரு வாசனை அருப்பு வாசனை ஒவ்வொன்றாக வந்து வந்து தடைபடுகின்றன இருக்கிறதுனால அதை கொல்ல வேண்டும் நாசம் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு தந்திரத்தை ஒரு வழிமுறையை எனக்கு இப்போது உபதேசிப்பவராக என்று சொல்வார் என்றும் கல்லைவில் முற்கே வாத்தன்பின் மூழ்கிமி சிற்கோல சிதம்பர நாயக தேவ தேவி சிற்கோல அறிவே வடிமாயிருக்கின்ற சிதம்பர நாயக சிதம்பரக் கேத்திரத்தின் கீழே எழுந்திருக்கின்ற தலைவரே தேவதேவி இவளுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடியவர்கள் சக்திமான் அப்படிப்பட்ட தாங்கள் எனக்கு அதை எனக்கு அப்படிங்குறது எனக்கோ அர்த்தம் எனக்கோ உனது அன்பு மனத்தில் பூர்ணமாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லாமல் உங்களுடைய அருள் கிடைக்காது பூர்ணமாக அர்த்தம் எனக்கோ எவருடைய அன்பு பூர்ணமாக இல்லை என்ற நெஞ்சம் என்னுடைய மனமானது ஏன் அப்படி இல்லைன்னா கற்கே நிகராயது கல்லுக்கு சமானமாக கெட்டிய கெட்டிப்பட்டு போச்சு இப்போது அதை மாற்றி அமைக்கிறவன்னா நீங்கள் தான் அறுவை செய்யணும் எப்படி அறிவு செய்யணும் இக்கல்லை நீ கல்லை வில்லா முற்கால் வளைத்தாங்க வளைத்து அன்பில் மூழ்கி வைப்பாய் திருவள்ள சம்மாரத்துக்கு போகும்போது நேர்வையே வில்லாக வளைத்துக்கொண்டு போனாராம் அந்த சமயத்தில் அந்த பெரிய மலையையே மலைத்த உங்களுக்கு இந்த அல்பமாகிய மனக்கல் வளைக்கிறது பெரிய கஷ்டமாக இதில் உபோத்காலம் முன்னறி என்ன மாடிக்கீடு இருக்கா இல்லையா பல்கா இருக்கா என்ன சொல்ல மாதிரி தூக்கி வச்சு பேசணும் அப்படி பேசினா சந்தோஷம் ஏற்படும் சரி தாடு போங்க அப்படிமா அது போல் நேரு மலையே இல்லாத வளைத்த உங்களுக்கு அடியனுடைய அல்பமான மனக்கல்லை மறக்க முடியுமா நிகழ்ந்து இருக்கஞ்சத்தல் சண்முகம் செஞ்சு மாலை சிறந்த பணிவான் கல்லாவும் கல்லா இறக்கமே என்பாங்க அது அப்படித்தான் இருக்கும் கல்லுதான் என்ன தமிழத்தின் பாரியம் பஞ்சபோதான் அது சத்துமசு கல்லதான் இருக்கும் படிக்கணும் தமவன காரியத்தை கெடுக்கணுன்னா ரஜோ பண்ணி வேணும் உதாரணமாக சோம்பல் நிதிரை மயக்கம் இருக்குது அப்போ சுறுசுறுப்பு கொடுக்கணும் சுறுசுறுப்பான காரியங்கள பார்க்கணும் என்ன காரியங்கள் தூக்கம் வருதா சரி வேறு ஊர்வம் பேசினாலும் சரி ரஜ காரியம்தான் இப்போ டிவி பாருங்கள் இல்லை ஓடுங்க இல்லை ஊர்வல் பண்ணி எல்லாம் செய்யுங்க ரஜம் ம் அஞ்சுட்டிங்கன்னா நான் அப்புறம் தமிகோணம் போன பிறகு இது தமிகோணம் பார்த்துக்காக செய்யப்படுத இது சித்தாந்தம் இல்லை அப்போ நான் இந்த ரஜோகுணத்தையும் போக்கணும் அதுக்கு எவ்வளோ தியானங்கள் விசாரங்கள் தியானம் இப்படி செய்யணும் என்று மாற்றி அமைக்கணும் அப்போது ரஜோகுணம் ஒடிக்க போயிடும் சத்துகோணம் மேலோங்க இப்படி ஒரு உதாரணத்தையும் சொல்லப்படுறது இதே போலத்தை எல்லா விஷயங்கள்லையும் தமிழர் இருக்கும்போது சத்துக்கோணம் செயல்படாது சத்துகோண தமகோணத்துக்கு சம்மந்தம் கிடையாது ரஜோகோணத்துக்கு தான் சம்பவம் சம்பந்தம் உண்டு அது உறவுமாகும் பகையாக ரெண்டும் அவர் சேர்ந்துக்கணும் சேர்ந்துக்கும் விரோதியாக இருந்தாலும் இருக்கும் ரஜகோணத்துக்கு அது ராவணனும் கும்பகோணம்லாம் சேர்ந்தா யூதியம் சேர்ந்தானா சேரலில் இவ்வளவு சத்துக்கணும் சேராது அது பகன் தான் சேரும் இது கல் இந்த மனசு இந்த கல்லுக்கே அர்த்தம் நிகராயது இக்கல்லை நீ கல்லை வில்லா முற்கால் வளைத்தாங்கு ஆங்கன்னா போகல அப்படி போகல வளைத்து இப்போது இவங்கள் கருணையினாலே வளைக்கணும் அன்பின் மூழ்கி வைப்பாய் பெரும் கருணையிலே இவனுடைய மனதை முழு வைக்கணும் மூழ்கினா ஊரிச்சோன்னா அப்புறம் சொத்துக்கோணம் மேடம் உங்களுடைய அணுகிரும் கிடைக்கும் அதுவே இப்படி ஒரு பெரிய மகான் அவருடைய அனுபவங்களெல்லாம் வச்சு பாடுறார் ஞானம் அடைந்ததுக்கு முன்னால் இப்படிலாம் சிந்தனை பண்ணியிருக்கான்னு அர்த்தம் ஞானம் பிறகு அவர் தனஞானம் வந்துடுச்சு அப்போ இந்த குழப்பெல்லாம் இல்லை ஞானத்துக்கு முந்தி இவ்வளோலாம் மனதை அலசி ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் பண்ணும் அவ்வளோ தூரம் இந்த மனானது சொன்னபடியே கேட்குது இது என்ன மாயின் அம்சம் மாயை வியாபாரமாக இருக்க உடலாகவும் இருக்குது பிரிதி மணல் வெளியில் போட்டு அடைக்கிறோம் போட முடிகிறது இல்லை அப்போ அவன் போட்டு அடிக்கலாம் போட்டு அடித்து மேய்ச்சி குத்தி செய் பண்ணிடலாம் அப்படி போல் இந்த மனமாகிய இந்த குதிரையை என்ன செய்யணும் பல வகையில் சமானப்படுத்தணும் யாரும் ஈஸ்வரன் அப்படின்னு நினச்சா சருஜ உபாதியானதுனால அவருக்கு நோக்கமாக தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போய் அடைக்க அதனால தான் மாயா அமோகிதன் மாயை கண்டு மயங்கிறது இல்லை சரோஜ்குமாரி அவருக்கு சாதகம் பண்ணது அந்த மனதினுடைய சத்துவணம் சுத்த சத்து குணம் இங்கே மனசத்தம் ஜீவர்களுக்கு கலங்கிய சத்துவம் அதனால் என்ன பண்ணுறாங்க உள்ளபடி தெரிய மாட்டேங்குது அப்போ என்ன செய்யணும் அந்த ரஜவன தம்பவனமாக கலங்கத்தை நீக்கிட்டு சத்துவணத்தை பிரிக்கணும் சத்துவணத்தை பிரிக்கும்போது உள்ள உள்ளபடி இங்கேயும் தெரியுது அப்போ ஈஸ்வரனுக்கு எப்படி தெரியுது அப்படி ஜீவனுக்கு ஜீவனுக்கும் தெரியாது ஜீவன் முத்தம் பிறப்போ தான் அதுதான் அத்தியதும் வேதார்த்தம் சொல்கிறது பிரித்து காட்டுறது அது அம்சம்னு போயிடும் அம்சமான அன்னப்பறவை பாலையும் நீரையும் சேர்த்து வைச்சோன்னா பாத பொருள்கள் தண்ணி வச்சிடும் அடிப்போல் இந்த உலகத்தில் மெய்யும் பொய்யும் கலந்துருக்கு பரம சன்னியாசிகள் என்ன செய்கிறாங்க மெய்யை எடுத்துக்கிட்டு பொய் கழிச்சிடறாங்க அப்போ மெய்யை எடுத்துக்கிறதுனால மெய் வலியும் ஆகிய தன் உண்மை சுவரூபத்தை உணர்ந்து அவர்கள் ஆனந்த அதிகர்களாக இருக்காங்க அது அது அன்னம் அன்னம் அது பரமான பரமம்சம் அம்ச சன்னியாசிகள் பதமத்து ஆசைப்படுவாங்களே கையிலு ஆசைப்பட மாட்டாங்க சமோகுண ராஜோகுணத்திலே கலைஞம் அந்த பின்ன பின்னமாக இருக்கிறது காரணம் தீவிரமா இருக்கும் சுத்த சத்துவம் இங்கே மரண சத்துவம் அப்படின்னா கலந்திருக்காங்க அதுவே இவ்வளோ பாடுபாட வேண்டிச்சு தெளி வைக்கணும் அந்த மெய்யும் பொய்யும் இல்லை மெய்யை பிரிக்கணும் பொய்யை பிரிக்கணும் அதுக்காக தான் உலகத்தில் பொய் பேசாதேன்னு சொல்கிறது அதுதான் காரணம் பொய் பேசாமல் இருந்து பழைய மெய்யே பேசிட்டமுன்னா அந்த மெய்யினுடைய ஆதிக்கம் அதிகமாக வரும்போது பொய் விதி குறஞ்சி போயிடும் அப்புறம் குறஞ்சி போகும்போது வேதாந்தாரம் பண்ணும்போது மெய் எது பொய்யன்னு சொன்னால் மெய் தான் பிரம்மம் போய் மாயே என்று சொல்லும் போது பிடிச்சுக்கலாம் ஓஹோ இந்த மாயை சாம்பர்த்தியா இருக்கா மாயை விட்டுருவோமே தைக்கானது எங்க இருக்கு எங்க இருக்கு தைக்கமா இருக்குங்களே நிகராயதி கல்லைமே கல்லை உள்ளா முற்கால் வளைத்து ஆங்கு அப்ப முன்னா வளைச்சிங்களே அப்படி போல அன்பின் மூடுவே இப்பாய் உன்னுடைய கிருபையிலே எம்மைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் நவான்மிக பாடி நின் தீமான தோடிவர் அவாய் என்பது அறிந்திலே தேவே என்ன தேவதேவனாக இருக்கிற சிவருமானே உன்னை அன்பினேர் பூஜை செய்தேனும் அல்லேன் உங்களை பூஜை செய்கிறேன் ஆனால் பூர்ண அன்பு கிடையாது வேண்டாம் வீடு பார்த்தேன்னு செய்கிறேன் நாலு பேர் மிச்சவானு செய்கிறேன் ஏதாவது காமீக பலன் கிடைக்குமான்னு செய்கிறேன் முழு அன்போடு செய்யவில்லை அன்பினேர் அன்பின் காரணமாக பூர்ணமாக பூஜை செய்தவனும் அல்லேன் இது காய்ச்சினால் செய்கிறேன் நவான் மிக பாடி நின்று ஆடி நயக்குகிறேன் அதே போல நாக்கினாலே மிக பாடி மிகவும் உரிமையாக திருத்தமாக தோற்றம் செய்தேன் இல்லை என்ன செய்கிறேன் ஏதோ கிருப்பிள்ளை போல பாடிக்கொண்டிருக்கேன் நயக்குகிறேன் அதையும் வாக்கினால் செய்யக்கூடிய வழிபாட்டையும் விரும்ப மாட்டேதாக இருக்கிறேன் ஓவாது உடல் தீ மனத்தோடு இவன் உற்றுள்ளேன் ஓவாது உடல் தீ மனம் ஆனாலும் நீங்காமல் எப்போதும் சுற்றி கொண்டிருக்கின்ற கொளிய மனம் அதோடு தான் இப்போது நான் சுற்றிட்டு இருக்கேன் கூட்டிகிட்டு இருக்கேன் கூட்டுள்ளேன் மற்ற ஆசை ஆ ஆச்சரியம் ஆச்சரியம் இனி என் என்பது அறிந்திலேனே இந்த போக்கில் போனாக்க எப்படி தான் முடியுமோ இது சரியான பாதையாக தெரியலை பூர்ணமாக அன்புனாலே வாக்கினாலையும் செய்யலை காய்ச்சினாலையும் செய்யலை இப்போ போனால் போட்டும் இந்த தீய மனதோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கேனே உலகாசினையோடு சேர்ந்து பயமாக இருக்கு நான் சரியான வழி போகிறேன்னா அல்லது தவறி விட்டேனா ஒன்றுமே புரியவில்லை ஆச்சரியமாக இருக்கிறது இது எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியவில்லையே என்று அவர் தன்னுடைய அறியாமை தன்மையும் இங்கே வெளிப்படுத்துகிறார் இதெல்லாம் உள்ளது தான் அபியாச காலத்தில் இதெல்லாம் விளங்கும் மற்ற காலங்களில் விளங்கார் சாமான்யமாக உள்ள காலங்களில் இது விளங்க இது போல்னா ஒருவன் போகாத ஊருக்கு போகும்போது தான் அது கஷ்டன்னு தெரியும் வீட்லேயே இருந்துக்கிட்டு அந்த ஊர் வழியப்படி இப்படின்னு விசாரம் பண்ணியிருந்தாங்கன்னா அவன் கஷ்டன்னு தெரியும் இந்த ஊருக்கு கிடைக்கு போய் தக்க போய் இப்படி போய் அப்படி போயிடும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படியே அனுபவத்து வராது அனுபவத்து வர பார்க்கும்போது போகாத ஊருக்கு தவறி போடுது அப்புறம் பயம் ஏற்படும் அங்கே வடி சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும் சில பேர் பொய்யாவே சொல்லுவாங்க வடி இது மெய்யாகவும் சொல்கிறது உண்டு இதெல்லாம் பல ரகம் உண்டு யாத்திரையில் எல்லாம் பார்க்கலாம் அப்போது கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது பயம் வரும் ஆசை வரும் ஏக்கம் வரும் துக்கம் வரும் எல்லாம் நீ வரும் அதுபோல் லௌகீக பிரயாணத்துக்கே இவ்வளவு சிக்கல் இருந்தால் இது மிக சூட்சமான பிரயாணம் ஆன்மீக பிரயாணம் அது பதமுத்திகளுக்கு அத்வைதமுத்திக்கு இன்னும் அதிக சிக்கல் உண்டு பதமுத்திகள் உள்ள சிக்கலை விட கை முத்தி அதாவது அத்வை முத்தி அதிக சிக்கல் உண்டு என்ன சிக்கல் இப்ப சொன்ன மாதிரி எங்க நிறைய பிரம்மா பரம் பூரணமா இருக்கு அது எங்கேயா இருக்கேனும் அங்கே அப்படி இல்லை பதமுத்திகள் சிறுமான் எங்க இருக்கார் கைலாசி இருக்கார் அவர் எங்கே இருக்கார் வருவார் காப்பாற்றுவார் இந்த தைரியமெல்லாம் வரும் இங்கே தைரியம் வர்றதில்லை ஏ எங்கே இருந்தார் இருக்கார் நிறைஞ்சிருக்கார் பூர்ணமாக இருக்கார் லட்சித்தான வித்தியா பூர்ணமாக இருக்கார் அது சொல்லலாம் அவர் எங்கேயா இருக்கார் எங்கே இருக்காரா அவ்வளோதான் அப்படி வாசனை தான் அவ்வளோ சிக்கல இருக்கு பாருங்க அது நானும் சொல்லம் தைரியம் வர்றதில்லை அப்படி தைரியம் வர்றதில்லை அப்படி வந்ததுன்னா ஒரு பரவச்சானா வந்ததுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இளம்பர்வச்சம் பேர் இல்லைன்னா பரவஜானம் சாமானியமாக இருக்குது பரவஜானம்னா எங்கள் ஊருக்கு என்ன பரவஞானம் அர்த்தம் அது நானும் சொல்லும்போது தினபரவட்சம் இருக்குது அப்புறம் அது அபியாச படத்தினால அவரோஜானத்தை கொண்டு வரணும் இப்படி படிக்கிற மங்கள் சொல்லியிருக்கு அதனால் பலமுத்திகளுக்கே இந்த பாடு இருக்கு அதே முத்திக்கு எவ்வளோ பாடு இருப்பாருங்க அனுபத்து நம்ம பார்க்குறவங்க இல்லை கிடையாது பாடத்தான் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டுதான் அடையணுமா சொல்லுங்க அந்த ஆத்ம சுகத்தை தான் அந்த விஷய லாபத்தினால பிரியமாத பிரமாத உறுதியின் மூலமாக தரிசன சமூக சைகம் என்று சொல்லக்கூடிய மூன்றின் மூலமாக வெளிப்படுத்தினோம் வெளிப்படுத்துகிறவன் தெரியாம பொருள் நினைச்சி ஆத்மட்டியே இருக்க பொருள் அந்த பொருள கர்மானுசாரம் கிடைக்கும் முடியாது நமக்கு கிடைக்காது இந்த ஞானம் இல்லாதனால கடைகளிலேயே கிடைக்க துக்கப்படுத்தும் இதே துக்கத்துக்கு காரணம் அப்புறம் இருக்கிறதுனால இதை விசாரணம் பண்ணும் போது தான் சரி ஏதோ ஆண்டவன் கொடுத்த திருப்தி எது இப்படி கழிந்தாலும் செய்யணும் ஞான சாதனம் அடைஞ்சு முடித்தி அடைக்கிறதுக்கு இதை ஜூனா பாதத்தை ஆண்டா வழி அது போதும்னு என்ன வரணும் அப்புறம் ஞானசாதனம் பண்ணணும் ஞானசாதனம் வந்து சிரமணம் தான் பிரதானம் சிரமணத்தை நன்றாக செய் மனம் சிந்திக்கும் மனம் செஞ்சா நிச்சாரம் சிந்திக்கும் ஏன்னா நானும் தான் பயன்றி ஒன்றும் காண முடியுமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும் வந்து நெஞ்ச கனகளை ஆச்சு கனகள் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் ஒரே கரெக்டு ஆ கொஞ்சம் க கொஞ்சம் லேசாக விலைகள் ஆயிருக்குல்ல முகம் தெரியுது இல்லை இப்போது விலைகள் முகம் தெரியும் கருப்பில் தெரியாது ஏன்னா பள்ளிகளும் சேர்ந்தாச்சு ஒரு வகுப்பாக போக வேண்டியிருந்தேன் சேராதவர்கள் சேர்ந்தாலும் ஊர் சுற்றுறான் பையன் தார் சுற்றுறான் அப்புறம் அனுகிட்டே வந்தானே ஊசி திரை வேணா தாசி திறவானா உயர் தானே வரிகிடம் போறாங்க பெயில ஆகட்டும் அடுத்த வருஷம் படிக்கிட்டான் தப்பு இல்லை பெயில் பரவாயில்ல அதனால தான் யோக பூமியில விட்டுட்டானு பரவாயில்லன்னு சொல்லப்படுது நஷ்டம் இல்லை வலிகூடம் போறாதவனுக்கு எழுத அதிகாரம் கிடையாது இவனுக்கு அதிகாரம் உண்டு அடுத்த வருஷம் இந்த காரணத்தினால்தான் விசாரம் செய்து எந்த மனசானது இந்த உலகத்திலே துக்கம் நிச்சயமா துக்கமே தான் என்று நிச்சயம் செய்வோமே ஆனால் இதை விட்டு ஆசை வரும் துன்பம் தோன்றில் எவரும் தொடர்ந்து ஏகராஜ் அணித்து இன்பம் தேட இயற்கை இன்பமென்றே தோன்றில் அன்பதாக நீங்க அவர்களுக்கு எங்கன் கூடும் நன் பரம நான் நாட்டு அமைச்சா சொல்ல வருமா அதனால் துக்கம் இல்லாமல் துக்கம் நாம் சொல்ல இருக்கிற துக்கத்தை துக்கம் நினைக்கிறோம் பொய்ய பொய்யன்னு பால் மெய்யை மெய்யை இவ்வளோ உள்ளடி பார்த்தாக்கா அந்த விளக்கம் ஏற்பதான் ஞானம்னு பேர் விளக்கமுங்கிறத ஞானம் ஞானங்கிறது விளக்கம் வடமொழி சொல்லி ஞானம் தமிழை விளக்கம்னு அர்த்தம் அது அதுக்கே அங்கேயே உரிய உரிதாக போச்சு விளக்கம்னு சொன்னால் விளங்க மாட்டேங்குது இப்போ ஞானம் தான் விளக்குது நமஸ்காரா அப்படி ஞானவில்லை என்று பேர்லாம் ஞானமில்லை நான் போய் மருத்துவ எப்பா நீ உட்காந்துருக்கிய தினசரி உட்காருவியே எப்போ முத்தி நான் போனாலும் முத்தி அடையலாம் இந்த இடப்பையில் போகிறவர்கள் நான் முச்சி அடைகிறதுக்கா அப்படின்னு நாங்கள் அவளை கேள்வி பண்ணுறாங்க என்ன விளக்கம் சொல்லு நான் என்று அகங்காரம் போனால் எல்லா முச்சி அடையலாம்னு சொன்னான் அப்படி எல்லாருமே அடையலாம் நான் என்ற அகங்காரம் போயிடுதுன்னு சொன்னால் எல்லோரும் முத்தி அடையலாம் எப்போ தெரிஞ்சுக்கிட்டியா இந்த வருஷம் பாடம் கேட்கறியா எனக்கு எதாவது புரியுது அவங்களுக்கு அந்த பயம் பாருங்க ஆடை மேய்கிட்டு விட்டு விட்டு உக்காந்துருக்கா படிப்பே இல்லாதவன் நீங்களாம் படித்தவங்க உங்களுக்கு நானும் சொன்னோன்னு கோபம் வருது அவன் நானும் கிழக்க சொல்லப்பாரம்னு சொல்லணும் ஆகங்காரம் எங்கே போச்சா அங்கே அங்கே முற்றி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறானே அப்படியே எல்லாம் தலைமணிஞ்சுக்கிட்டாங்க அப்படி போடல ஆட்டுக்கார பையன் கூட ஞானம் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு அந்த கண்டு சுத்தம் இல்லைன்னா பாவகரம் இருக்கு ஜென்மாந்திர தொடர்பு இருக்குது இல்லை முடியுமா அதுக்கு அப்படி போல அவனும் ஜமா இருந்தால் முடியுமா முன்னாள் முதலமைவேகம் உள்ள நுழையாது நுழையமாகல் பூஜன்மங்கள் கூடி விருந்தினா விருதுனவன் ஜென்மான் தொடரு இல்லைன்னாக்கா அவனுக்கு அந்த விவேகம் வருமா அப்படி போல இங்கே ஜீவர்கள் முத்தி வேண்டும் என்று விரும்புவது எப்போன்னா துக்கம் தோற்றினாதான் துக்கம் எப்போ தோற்றம் என்று சொன்னால் விசாரம் எல்லோரும் துக்கம் இருக்குது விசாரம் பண்ணுறதில்லை என்ன பண்ணுறாங்க அந்த துக்கம் ஒருத்தி முயற்சி பண்ணுறாங்க எந்த ஊரில் வருமானம் இல்லையா வேறு ஊர் போவோம் அங்கே போய் சம்பாதிக்க சாப்பிடுவோம் அனுப்பு போகிறாங்க அங்கே போகிறா அங்கேயே இங்கேயே தொல்லையாக இருக்குது இன்னொரு ஊருக்கு போகணும்னு போகிறாங்க இல்லை பஞ்ச பிள்ளைக்கு போகிறதுக்கெல்லாம் இருக்குல்ல அப்படி போடலாம் சரி இந்த வியாபாரம் அஷ்டமாகச்சி இன்னொரு வியாபாரம் பண்ணுவோம் என்று இன்னொரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோதான் இவர் குமசாக இருக்கார் எந்த முதலாளி சரியில்லை இன்னொருத்துக்கு முதலாம் குமசாக போகிறாரு சரியில்லை அப்படின்ட்டு அப்படி துக்க நிவரத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்தை விட்டு இன்னொடத்து போனால் சுகம் என்ன நினைக்கிறாங்க இது அஞ்ஞான காலம்னு கே இப்போ நான் விசார காலத்தில் என்ன செய்கிறோம் அடு எங்கே போனாலும் அப்படித்தான் எல்லாம் மாயா காரியம்தான் பொய் உலகம் தான் அதனால் கிடைக்க திருப்தி அடைவோம் திருப்தி அடைஞ்சு கொண்டு ஞானசாதனம் பண்ணுவோம் பண்ணுவோம் என்று இந்த என்ன வரும்போது குடும்பம் உணர்றான்னு நீ தான் போங்க என்ன இந்த முதலாளி ஐயாயிரவா வந்து பத்தாயிரூதான் கொடுக்கட்டும் அப்போ மாதிரி சுகம் வந்துருமா அப்படி நினைப்பான் இல்லை ஐயாயிரம் கொடுத்தா கொஞ்சம் ஓய்வாக இருந்தால் பத்தாயிரம் கொடுக்கணும் ராத்திரி போய் வேலை வாங்குறேன் ஐயா என்னையாக பண்ணுறது அப்படிங்கிறான் கதை விட்டு வரல போயிருக்கேன் அப்படிங்கிறான் அவங்க எப்படி பச்சைக்கரை மாதிரி எல்லாரும் ஒரு இடத்த விட்டால் ஒரு பிடிச்சா சுகம்னு நினைக்கிறாங்க அது சுகம் இருக்குது இருந்தாலும்ல கிடைக்கும் ஆத்மாசகி மாதிரி வெளியிலேயே சுகம் அவசாரப்பூர் சொல்லி தெரியுது இல்லை விசாரப்பூர் உணர்றாங்க சரி எங்கே போனாலும் அப்படித்தான் இருக்கும் கல் மண்ணுமா தான் இருக்கும் தூரத்தில் பார்க்கும்போது இங்கே மழை தெரியுது இல்லை நல்லா பச்சை பச்சை நல்லா இருக்குது அதில் போங்க எப்படி இருக்கும் ஊராஜிபேட்டை மழையே நல்லா தான் இருக்குது